ாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் அபார கருணாசிந்து ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி நம்முடைய தர்மத்துக்கு அடிப்படையானது வேதங்கள் அந்த வேதத்தை ஆதாரமாக வைத்து கொண்டுதான் ஆதிசங்கரர் தன்னுடைய அத்வைத வேதாந்தத்தை அதில் சொல்ல விஷயங்களை தெளிவுபடுத்தினார் அந்த வேதங்கள் முன் பாகங்கள் எல்லாம் கர்மகாண்டங்களை நிறைய சொல்கிற பின் பாகங்கள் எல்லாம் உபாசனையும் ஞானத்தையும் சொல்லுகிறது ஆகவே வேதங்கள் உன்பாகமெல்லாம் பிரவிற்த்தி தர்மத்தையும் பின்பாகங்களெல்லாம் நிவிற்த்தி தர்மத்தையும் சொல்வதையும் சொல்வார்கள் பிரவருத்தி என்றால் மேன்மேலும் காரியங்களை செய்து கொண்டே போவது பிரவருத்தி நிவர்த்தி என்றால் ஒன்று செய்யாமல் இருப்பது நிவர்த்தி ஆக மனித வாழ்க்கை தேவை இந்த வாழ்க்கையிலே பிரவர்த்தியில் இருப்பதா நிவர்த்தியில் இருப்பதா முதன் முதல் சிருஷ்டி செய்தார் பிரம்மா செஞ்சவுடனே சில மகர்ஷிகளெல்லாம் தோன்றினார்கள் அவர்கள்லாம் ஒருவேளையும் செய்யாமல் அப்படியே தியானத்தில் உட்கார்ந்து விட்டார்கள் திரும்பவும் சிருஷ்டி செய்தார்கள் அப்போது அவர்கள்தான் பிரபு தர்மத்துக்கு வந்தார்கள் என்பது சிருஷ்டிக்குறது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஆகவே பிரவர்த்தி இருந்தால்தான் நிவிற்த்தி வரும் நிவிற்த்தி இருந்தால் பிரவிற்த்தி வராது பிரவர்த்தி இருந்தால்தான் நிவர்த்தி வரும் ஒரு வேலை செஞ்சால்தான் வேலையை முடிக்க முடியும் வேலையை செய்யலைன்னா அப்புறம் முடிக்கிறது எங்கே இருக்குது ஒரு வேலை செஞ்சிட்டே இருந்தால் அப்போது அதுக்கு ஓய்வு உண்டு பேங்கில் வேலை செய்கிறோம் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டுருக்கோம் ஓய்வு பெறுகிறோம் வேலை இல்லாத ஓய்வுங்கிறதே கிடையாது அதனால் ஒரு வேலை செய்கிறவனுக்கு தான் ஓய்வு என்ன மாதிரி வேலை லௌகிகமாக நம்ம வேலை செய்கிறோம் பேங்குங்கு கம்பெனிகளில் ஓய்வு பெறுறோம் அதுபோல் வைதிகமாக ஒரு காரியங்களை செய்கிறோம் அதுக்கு ஓய்வு நிவர்த்திமாக இருக்கும் வைத்திகமான என்ன வேலை யாகங்கள் பண்ணுறது அதனுடைய பலத்தடைய சொர்க்க லோகம் போகிறது அங்கே சோக்கியமாக கொஞ்சம் நாள் இருக்கிறது அது கழிஞ்ச அது முடிஞ்ச பிற்பாடு திரும்பி பூலோகத்துக்கு வருது இப்படியே மேலே கிழியும் போயிட்டே இருக்கிறது இப்படி மேலே கிழியும் போகிறது எதுவும்ண்டோ அதுதான் பிரவிற்த்தி தர்மம் நட்சையை தசுநோத்தான் அவன் அவனுடைய அப்பா அவனுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டான் அவ அப்பா பெரிய யாகம் பண்ணார் அந்த யாகத்தில் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு பேர் சர்வஜித் யாகன்னு பேர் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு பேர் அவர் உபயோகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தார் அதை பார்த்து மனசு வருத்தப்பட்டு பப்பாட்ட இவன் கேட்டான் இதெல்லாம் கொடுக்குறேப்பா நான் உபயோகம் இல்லாமல் தானே என்னை என்ன பண்ண போறேன்னு கேட்டான் ஒரு தான் ரெண்டு தான் கேட்டான் முதலேஸ்வரில் அவர் மூணாவது திருப்பி கேட்டான் அவர் கோபம் உன்னை யவனில் தான் கொடுக்க போறேன்னா அதுதான் எல்லோரும் போகிறோம் கடைசியில் எல்லோரும் எவங்ககிட்ட தான் போகணும் அது அவரே சொல்லிட்டார் எவங்ககிட்ட தான் கொடுக்க போறேன்னுட்டான் அவனுக்கு எவங்ககிட்ட போகிறதுக்கு நாள் இருக்குது நிறையா ஆயுசு நேராக இருக்குது ஆனாலும் அவன் அப்பா வாக்கு பலிக்கும் ரிஷிகளுடைய வாக்கு ரிஷினாம் புனராத்தியானம் வாசம் அர்த்தம்னு தாபதி ரிஷிகள் எதை சொன்னாலும் அப்படியே பலிக்கும் அந்தமாரி அவன் அவனுக்கும் ஆயுஸ் வரைய நிறைய பாக்கியிருக்கு யமலோகம் போகிறதுக்குன்னு நேரமே இல்லை அவனுக்கு இன்னும் நிறைய நாள்க்கு அப்புறம் தான் யமலோகம் போனோம் ஆனால் வப்பா சொன்ன வாக்காக பலிக்கணுங்கிறதுக்காக உடனே யமலோகம் போயிட்டான் அங்கே போனால் யமன் இவனுக்கு வராது நேரம் தானே ஆள் வந்தானா யமன் இருப்பான் யமனே அங்கே இல்லை ஏன்னா ஆள் வர நேரம் இல்லாதனால நான் மேம்பாட்டு வேலையை பார்த்துன்றேன் அப்படி மூணு யமனே காணும் இவன் மூணு நாள் உட்கார்ந்தான் மூணா நான் கழிச்சு வந்தாங்க வந்த உடனே ஆச்சரியமாக பார்த்தான் யமன் உனக்கு வர வேண்டிய வேலையிலே இப்போ எங்கே வந்தேன்னு கேட்டான் இன்னும் நிறையா நாள் இருக்கேன் வரத்துக்கு தான் எங்கள் அப்பாவுக்குவம் அதனால யமன் மணி வந்துட்டேன் மூணு நாளாக காற்று இருக்கேன் ஒன்றை பார்க்குறதுக்கு தான் எங்கிட்ட விஷயம் இல்லையே எங்கிட்ட பார்க்க வேண்டியது இல்லையே யமலோகம் போர் தான் இப்போ உனக்கு யமபாதம் ஒன்று வரதுக்கு வாய்ப்பே இல்லையே இது நிறைய புண்ணியம் செஞ்ச ஆத்மா நல்ல பிரம்மவித்தாக இருக்க அதனால் உனக்கு எமபாதையோ எம கஷ்டங்களோ என்னால் வர வேண்டிய தண்டனையோ ஒன்று கிடையாது அப்படின்னா ஒன்றை பார்த்தா பிரம்மவித்தா இருக்குது நல்ல தைரிய ஸ்வியாக இருக்க மூணு நாள் தங்கினேன் உனக்கும் எமபாதையோ கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் கேட்டு தான் எமலோகம் வந்து இதாக இருந்தால் பார்க்கணும் இல்லைன்னா உனக்கு எவ்வளோகம் வரதே வாய்ப்பு இல்லாதவன் அப்படி இருக்கும்போது நீ மூணு நாள் தங்கிறதுனால மூணு வரம் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறான் மூணு வரம் கேளுன்னா யமன் எமன் மாதிரி விஷயம் தெரிஞ்சு உலகத்தில் யாருமே கிடையாது நம்மலாம் நினைச்சுக்கோம் எமன்னா எல்லாரும் இம்சப்பட்றோம் பொல்லாதமாக நினைச்சுட்டுருக்கோம் எமன் மாதிரி விஷயம் தெரிஞ்சு யாருமே கிடையாது ஏன்னா இத்தனை கோடி மக்களுடைய புண்ணிய பாவத்தையும் கணக்கு எடுத்து கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவளும் பலம் கொடுக்குறோம் அவன் சரியான ஆடிட்டர் அவன் அவன் மாதிரி கணக்கு பண்ணி எல்லாேருக்கும் யாராருக்கு எந்த உயிரினத்துக்கு எந்த மனுஷனுக்கு எந்த பண்டிதாளுக்கு எந்த விவேகிக்கு எந்த சாதுவுக்கு எந்த அசாதுவுக்கு என்னென்ன பலம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு இம்மையோட பெஷகாமல் காரிசியும் ஏமாவத்தந்தான் அத்தனை அறிவுசக்தி படைத்த மாத்திரமில்லை அத்தனை தர்மா தர்மம் தெரிஞ்சவன் என்ன தர்மம் பண்ணாலும் இந்த புண்ணியம் கொடுக்கணும் இந்த அதர்மம் பண்ணாலும் இந்த பாபம் இந்த பாபனும் அந்த அந்த பலத்தை கொடுக்கணும் அந்த மாதிரி தர்மா நிறைய அறிஞ்சவன் அவன் மாதிரி தர்மாதர்மா அறிஞ்சும் உலகத்தில் யாருமே கிடையாது அவ்வளோ ஜானி யமன் அவனுக்கு டியூட்டி அந்த மாதிரி வேலை அப்படி தவிர யமனுக்கு இம்சப்படுற வேலை எமலோ கூட்டு போகிற வேலைன்னு வந்து பேர் வந்ததே தவிர யமப்பட்டாலும் படத்தில் போட்டு பார்த்தா அப்படி தான் அப்படி பயங்கரமாக போட்டிருப்பான் பார்த்தா மயூஷா மேலே எமன் எரும மாட்ட மேலே வர மாதிரி பயங்கரமாக போட்டிருப்பான் பொம்மையில சித்தரிச்சு அதனுடைய வர்ணனைகளை அப்படி பார்த்து வச்சிருக்கா தவிர நிஜமாக அவன்மாரி ஒரு பெரிய ஜானி யாருமே கிடையாது விஷயம் தத்துவ ஜானெல்லாம் முழுக்க தெரிஞ்சவாகும் அது எப்படி தெரியுதுன்னா இந்த நச்சிகேதஸ் பேசும்போது தெரியுது நமக்கு இந்த முதல் முதல் கேட்குறான் மூணு வாரம் கேளுங்கண்ணா மூணு வாரத்தில் முதல் முதல் கேட்குறான் எங்கள் அப்பா கோச்சுக்காக இருக்கணும் கோச்சுன்னு வந்துவிட்டேன்னா திருப்பி நான் எவ்வளவு வரத்துக்கு வாய்ப்பு இல்லாத வந்துவிட்டேன் திருப்பி நான் போகணும் அதனால திருப்பி ஆற்றுக்கு போனால் எங்கள் அப்பா கோச்சுக்காக இருக்கணும் இரடா சொல்லிட்டே போய்ட்டியானு சொல்லி கோச்சுக்காக இருக்கணும் பிது சோமனசியம் முதல் வரோம் அப்பா கோச்சுக்காக இருக்கணும்னு கேட்டோம் ஒரே பையன் தான் அவன் அப்பாவில் தான் கேட்பா பிள்ளை எல்லா ஊர்லையும் அப்படி பழக்கம் என் பிள்ளை சரியில்லை என் பிள்ளை சரியில்லைம்பா வந்து அப்பா சரியில் அப்பாவுக்கு சரி பண்ணி வேண்டிய ஒரே தான் தான் கேட்குறேன் அப்பா கோவம் இல்லாமல் சாந்தமாக இருந்தேன் என்னை கூப்பிட்டு வர வச்சு தசாசுன்னா அப்படியே சரி ரெண்டாவது வரணுந்தான் இந்த பூலோகம் நிறைய ஜனங்கள் இருக்காளே நூறு கோடி மக்கள் எப்படி இது அப்படியே வந்துட்டே இருக்கு இன்னும் அப்படியே நிறஞ்சு நிறைஞ்சுருக்கு ஆனாலும் கூட இன்னும் எல்லோரும் செத்து போயிட்டே இருக்கா வந்துட்டே இருக்கா எல்லாம் இருக்கா இது ஒரு முழுக்க நசம்பூரியதா பூலோகம் முழுக்கவே மனுஷாலாகவே இல்லை பூலோகம் முழுக்கவே மிருகமாகவே இல்லை பூலோகம் முழுக்கவே எப்படி இது இல்லாமல் கேட்டான் அதுக்கு அவர் சொன்னார் எல்லோரும் இங்கேருந்து மேலே வரணும் மேலேந்து கீழே போகணும் எல்லாம் இருக்குது புண்ணியம் பண்ணணும் சொர்க்கலோகம் போடணும் பாவம் பண்ணணும் எமலோகம் வரணும் அடுத்த பாவம் மட்டும்தல்லாம் மிருகங்களாக இப்படி பல வகைகளை திரும்பி திரும்பி திரும்பி சுற்றின்ண்டே இருக்கிறதுனால பூலோகம் நிரம்பாமல் மனுஷா மாற்ற நிரம்பாமல் ஆடு மாடு மாற்ற நிரமாமல் இப்படியே அவன் ரொட்டேஷனே சுற்றின்ட்டே இருக்கா ஆடாவோ மாடாகோ போயோ சொர்க்கத்துக்கு போயோ திரும்பி மனுஷனாக வந்தோம் இப்படியே இருக்கிறதுனால பூலோகம் பேலன்ஸ்லேயே போயிட்டுருக்கு இல்லைன்னாக்க பூலோகமே முழுக்க முழுக்க மனுஷாலாயிட்டானா வேறு சமையல் படுறது சமையல் பயிர் படுறது பூமி இருக்காது இண்டஸ்ட்ரி போடுறது இடம் இருக்காது ஒருவேலையும் மண்ண முடியாது எப்படி சாப்பிட்றோம் என்ன பண்ணுவான் அதனால் மனுஷாலேயே முழுக்க வைக்கல அவள் வாழ்க்க ஒரு ஆயுசு டயத்தை கொடுத்து காரம் காரியத்தை கொடுத்து கருமாவை கொடுத்து இத்தனை கருமாவன்னே நீங்களாம் பேடுக்கோன்ட்டான் அதான் ஓய்வ வாழ்க்கை சில வருஷம் வரைக்கும் பூலகத்தில் இருக்கும் அது குறிப்பாடு நீங்கள் எவ்வளோகமோ சொர்க்கலோகமாக ஆடாவோ மாடாவோ உங்கள் ரிச்சுவல் என்ன பண்ணீங்களோ ஆக்ஷன் அதுக்கு தகுந்த ரியாக்ஷன் பல தண்ணிக்கிட்டு போயிட்டு வாங்கோ அதனால் பூலோகம் ரொம்பாவது இருக்குது எல்லோரும் கலந்து கட்டியிருக்கா அப்படி இருக்காங்க அதுக்கடுத்து மூணாவது கே கேட்டான் இந்த அக்னி வித்யன்னு ஒன்று அந்த அக்னி என்னன்னு கேட்குறான் அக்னி உபாசனப்படுறதுக்கு அந்த அக்னி வித்தியை பற்றி நிறையா சொல்கிறாரு திரேதா சொல்லி யாகங்களில் பண்ணக்கூடியது மூணு அக்னி ஆகவனேயம் சொல்லக்கூடிய அக்னிகள் திரேதா அக்னி மூணு அக்னி போட்டிருப்பாங்க மூணு குண்டத்தோடு போட்டு பெரிய யாகம் பண்ணுற வேள்வியெலாம் பண்ணுவாள் அந்த அக்னி வித்தியை தலையில் வச்சுக்கிட்டு அக்னி உபாசனை பண்ணுறதுன்னு ஒரு வழி இருக்குது அந்த அக்னி ரொம்ப விசேஷம் அந்த தலையில் நெருப்ப வச்சுக்கிட்டு அக்னி உபாசனை பண்ணான்னா திருப்பி அவனுக்கு புனஜென்மம் கிடையாதுன்னு உபரிஷத்தை சொல்லியிருக்கு அந்த வித்தியை சொல்லி ஆனால் சொல்லித்தரேன்னு அந்த வித்தியை முழுக்க என்ன மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு அந்த வித்திய முறைகள்லாம் சொல்லித்தரான் அதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறான் ஆத்மாங்கிறால அது விஷயமா என்ன அப்படின் தான் சொல்ல மாட்டேன்னுட்டான் அந்த விஷயம் நீ எதை வேணுன்னா கேளு உனக்கு சொர்க்கம் தரேன் ரசங்களை தரேன் நிறைய அப்சர்ஸுகள் அனுப்புகிறேன் உனக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் கேளு அத்தனையும் தரேன் அதை மாத்திரம் பேசாது என்ன ஏன்னா ஆத்ம வித்தியை கொஞ்சம் போயிட்டான்னா அப்புறம் எமனுக்கு வேலை இருக்காது அவன் வேலை குறைஞ்சிப்படும் ஒரு ஆள் பிரவருத்தி திரும்பத்தில் இருந்தால் தான் அவனுக்கு வேலை பிரவிறி திரும்ப இல்லாத எமனுக்கு வேலை கிடையாது ஆனால் தன் வேலைக்கே ஒரு ஆள் குறைஞ்சி போடுறானே அப்படிங்கிறதுனால அந்த ஆத்ம விஷயம் மாதிரி கேட்காது பாக்கியதானவனா கழுகுணும் இவன் விடா அப்படியே நீ எதை கொடுத்தாலும் கொடு நான் இல்லைன்னு மறுக்கலை எனக்கு மறுக்கிற ஆத்ம வித்தியை தான் அதனால் அதைத்தான் சொல்லணும் வேறு வேண்டவே வேண்டாங்கிறான் அப்போது ஆத்ம வித்தியை ஆரம்பிக்கும்பொழுது அது பிரவர்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு இருக்குது இந்த நச்சிகேத உபாக்கியானத்தில் நச்சிகேதனுடைய கதையில் அக்னி வித்தியை வரைக்கும் பிரவிறி தர்மம் அதாவது வாழ்க்கையில் நடைமுறையை நடத்த வேண்டிய ஒரு பணி நிவிற்த்தி தர்மம் ஆத்மாவிலையும் ஆரம்பித்து வரக்கூடிய நிவிற்த்தி தர்மம் ஆகினால ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் நின்று இருக்கும் பிரவிற்த்தி தர்மத்தில் காரியங்கள் செய்கிறத்துல உலக வாழ்க்கையில் அவன் நல்லபடியாக தேறி முன்னுக்கு வந்தால் தான் நிவிறி தர்மம் வரணும் தவிர நிவிறி தர்மம் வசந்தாக இருக்குங்கிறத திருவர்தி தர்மத்தை விட்டு வர முடியாது அதுதான் விஷயம் ஆத்மா பற்றி சொல்கிறான் எங்கே நிறைஞ்சது சுகதுக்கம் இல்லாது ஆனந்தமாக உள்ளது எப்பொழுதும் எங்கே நிறைஞ்ச சுருபம் சச்சிதான சுருபம் அது கழிவு கிடையாது பறக்கவும் எல்லாம் ரொம்ப சேரமாக சோதரமாட்டான் நல்லா அதே அணிவிச்சுட்றேன்னா அதான் அணிவிக்க முடியாது உடனே அதுக்கு இந்த பிரவிறத்தி தருமத்தில் நன்னா வேலையை செஞ்சு அது மூலமாக பக்குவப்பட்டு பிற்பாடு வந்தால் அனுவிறி தருமத்துக்கு வரலாமே தவிர தடாலு பிஹெச்டி எழுத முடியாது ஒன்றாம் கிளாஸ்லேயும் படித்து வந்து கிராஜுவேஷன் படித்து போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து கடைசியில் தான் பிஹெச்டி எழுதலாமே தவிர திடீர்னு எழுத முடியாது பிஹெசினு போஷந்தான் சாப்பாடு தான் நமக்கு வேணும் சாப்பாடு தயார் பண்ணி வச்சா சாப்பிட்டு ஒரு நேரம் போய் ஆனால் சாப்பாடு பண்ணுறதுக்கு எத்தனை வேலை பண்ண வேண்டியிருக்கு அத்தனை வேலையும் சாப்பாடு தயாராக்கினால்தான் சாப்பாடு நம்மளால் சாப்பிட முடியும் இத்தனை பிரவிற்த்தி வேலைகள் இத்தனையும் பண்ணினால்தான் நிவிற்த்தி மாறது நம்மளால் போக முடியும் ஆக சாதனைகள் இல்லாமல் சாத்தியத்தை அடைய முடியாது பிரவிற்த்தி தர்மம் சாதனம் நிவர்த்தி தர்மம் சாத்தியம் அப்படின்னா பிரவிருத்தி தர்மம்னா என்னன்னா சாப்பாடு நம்ம வீடுகளில் பிரம்மச்சாரி தர்மம் கிரேஸ்தர்மம் வானப்பிரசர்மம் சன்னியாசர்மம் எல்லாருக்கும் அவ்வளவுக்கு ஒரு ஒரு கடமைகள் சொல்லியிருக்கு யாராருக்கு என்னென்ன கடமைகள் சொல்லியிருக்கோ அந்த கடமைகளை செய்கிறது பிரவர்த்தி தர்மம் அந்த கடமைகள் செய்வதன் மூலமாக அவனுக்கு மனசுக்கு சித்தசுத்தி வரும் ஒரு புத்திக்கு தெளிவு வரும் இதெல்லாம் வந்ததுன்னால் ஞானம் வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் பண்ணி சுத்தமாக்க முடியும் ஒரு பாத்திரம் அழுக்காக அதை வச்சு தேய்ச்ச இன்னொரு அழுக்கு சாமானை போட்டு பவுடரை வச்சு தேய்ச்சி கிச்சு சரி பண்ணாதான் அழுக்க வச்சு தேய்ச்சாதான் அழுக்கு போகும் முள்ளு காலால் காலையில் குத்துட்டு அந்த முள் மாதிரி ஒரு ஊசி வச்சு எடுத்தால் தான் எடுக்க முடியும் வெர்னு எடுத்தால் வராது முள்ளையும் முள்ளார எடுக்கணும் வச்சன சொல்லுவாள் அந்த காலத்தில் இப்போ முள் முள்ளார எடுக்க முடியாது முள்ளே ஒரு வேறு முள்ளு மேரு ஒரு குச்சியில் ஒரு இரும்புனாலே ஒரு ஆயுதத்து நாளே எடுக்கிறோம் எடுக்கணும்னா இன்னொரு அழுக்கை போட்டு தேச்சா போவும் எண்ணெயை வச்சு குளிக்கிறோம் சௌக்கியமாக உடம்பு நல்லா இருக்குது அதுக்கு மேலே இன்னொரு சீக்காப்பிலாம் வச்சு அழுக்க வச்சு தேய்ச்சி தான் எண்ணெயை எடுக்கிறோம் ஒரு அழுக்க எடுக்கணுமானால் எந்த ஒரு அழுக்க எடுத்தால் தான் போகும் இல்லைன்னா போகாது அந்தமாரி பிரவருத்தி தருமத்தில் நாம் வந்து இருக்கணுமானால் நல்ல பிரவர்த்தி காரியங்களாக நல்லா பண்ணி அது மூலமாக மனசுக்கு சித்தசுதி வந்தால் மனசுக்கு தெளிவு வந்தால் தான் நிவிற்த்தி மாற உடையுமே தவிர நிவர்த்தியினுடைய சுரூபம் நல்லா இருக்குது ஆத்மஸ்வரூபம் தெளிவாக இருக்குது ஞானமாக இருக்குது மோட்சமாக இருக்குது உடனே விடுதலை கிடைக்கும் எந்த சொக்கத்துக்கும் கிடைக்காது எல்லாத்தையும் விட்டுட்டு போனோன்னா உடனே விட்டால் ஒன்று வராது அது அஸ் சொங்க சொர்க்கமாக நிற்கும் இதுவும் இருக்காது அதுவும் இருக்காது ஒன்றுமே இருக்காது அந்தமாரி பிரவிற்த்தி தர்மத்தினுடைய பலனை மனசுக்கு சமாதானத்தை சித்த சுற்றி கொடுக்கறது இத்தனை தடவை சொர்க்க லோகமெலாம் போயிட்டு இருந்தாருன்னா சொர்க்குக்கத்தை அணுவிச்சு பார்ப்பான் அணிவிச்சு பார்த்தாலும் அவருக்கு ஒன்று திருப்தி இருக்காது திருப்பி வந்துடுவான் எயாத்தின்னு ஒரு ராஜா அவன் அவ்வளோ பண்ணுறவங்க கூட என்ன பண்ணா அவனுக்கு ஒரு ஆசை வந்தது இந்த நம்ப வந்து யௌவனமாகவே இருக்கணும் ஒரு நாளைக்கு பிருகஸ்பி சுக்ரா வந்தார் அவருடைய பொண்ணை கல்யாணம் இருந்தான் அவங்கிட்ட அவள் ஈடுபாடு இருந்தான் இன்னும் ஒரு மனைவி இருந்தால் ஷர்மிஷேன்னு அவரும் நதியில் ஈடுபாடாக இருந்தான் அதை பார்த்து ஒரு கோபம் வச்சு நீ கட்டுத்தன்மையாக போக ஷாபத்தை கொடுத்தார் வாச மருத்துவரும் தாவதி ஷாமம் வலிச்சுது கழ ஆகிட்டான் கழக ஆகிட்ட எந்த சுகத்தையும் அறிவிக்க முடியாது உடனே ஒவ்வொரு தான் நான் அந்த நிறையா நாள் இருக்கணும் நிறையா சுக்கியன்னு நினச்சேன் இப்படி வந்துடு தேங்குறான் அப்போ அவர்கிட்ட ப்ரீஹஸ்பதி திருப்பி நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கும்போது க்ஷமாபணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கும்போது அவர் சொல்கிறார் இந்த கேட்டுத்தனத்தை யாராவது வாங்கிட்டான்னா அவர்கிட்ட கொடுத்து நீ இளைஞனாகலாம் அவள்ட்ட இளைஞர் நீ பெற்றுக்கொள்ளலாம் அது ஒரு முடியும் அப்படிங்கிறார் அவருக்கு ஏட்டு குழந்தைகள் எல்லா குழந்தையும் கேட்டு பார்க்குறாரு எந்த குழந்தையும் ஒத்துக்கலை யார் புதுமையாக வாங்கிக்க தயாராக இருப்பா எந்த பிள்ளையும் ஒத்துக்க தயாராக இல்லை கடைசியாக புருரசுன்னு ஒரு பையன் அவருக்கு கடைசி பையன் கடை குட்டிட்டு அபிமானமாக இருப்பாம்பா அந்த கடைப்பதிவு பையனும் கேட்டான் நான் எடுத்துக்கிறேன் அப்பா உங்களுக்கா அப்பாவுக்கு சொல்கிறதா நான் என்ன பண்ணப்புறேன் உங்கள் அது நிறையவே தெரியலாம் அப்படின்னு எங்கிட்ட கொடுக்கணும்னா உடனே கண்ணை மூடி தியானம் பண்ணி தவசு பண்ணி இந்த முதுமையெல்லாம் அவள்கிட்ட போனோன்னா அவருடைய இளமையெல்லாம் எங்ககிட்ட வரணும்னு பிரார்த்தனை பண்ணார் சுக்கராச்சாரருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் இளமருக்கு வந்தது அவன் கணவன் ஆகிட்டான் அவன் மீதான் கல்யாணம் ஆகி சோக்கியமாய் காரியங்களாக பண்டின் மேலே ஆக வேண்டியவீர் இவர் நல்ல இளமையாக வந்துட்டார் வந்து எத்தனை சுகம் உண்டோ அத்தனை சுகங்களே அனுபவிக்கிறார் அத்தனை சுகம் அனுபவித்தவருக்கு போகிறல காம காமான் உபகேன சாமிதி இந்த காம மாத்திரம் ஒரு நாளைக்கு திருப்தியாச்சியும் கிடையாது ஹவிஷா கிருஷ்ணவர்த இந்த அக்னியில் நெய்யை உட்டா எப்படி மேலே மேலே வளருமோ அதுபோல் காம மாத்திரம் முடிஞ்சுது கிடையாது அது ஒரு சுவாவம் அதுக்கு ஆகினால வெறும் காமமாக இருந்ததுன்னா அது முடிவே கிடையாது தர்ம அவிருத்தோபூதேஷு காமோஷ்மி பரதர்ஷம தர்மத்துக்கு விரோதம் இல்லாமல் காமமாக இருந்தால் அது சரியா இருக்கும் அப்படின்னு கிருஷ்ண பகவான் கீதையில் சொல்கிறார் அந்த கேரப்பிரயுக்தோயம் பாபஞ்சரட்டி புருஷா எதனால் நான் காமம் பண்ணும் கிரோதம் பண்ணணும் எனக்கு சவுண்டர் புத்தியிலே இருந்தான் உன் மனசில் சம்ஸ்காரம் இருக்குது அதனால் வருது இந்த சம்ஸ்காரத்தை ஐக்கணும் அப்படிங்கிற கிருஷ்ணர் அந்த காமத்தினால் என்ன கருதல் வருங்கிறான் காமேஷ குரோதேஷகா ரஜோகூட சமுதவஹா ரஜோகூடம் மனசில் யாருக்கும் இருக்கோ அவனுக்கு காமக்ரோதங்கள் வரும் சத்துவகுணம் இருக்கிறவனுக்கு காமக்ரோதங்கள் வரும் ஒரு நிமிஷம் இருக்கும் போடும் சத்தகுணத்து முழு சுவரூபம் ராமர் அவருக்கே ஒரு செகண்ட் கோவம் இருத்தம கஷ கோபஸ்யா உயர்ந்தவன் அவளுக்கு ஒரு க்ஷணா கோவரும் உத்தம க்ஷோபசி ராமருக்கு ஒரு நிமிஷம் கோவம் இருக்குது ஸ்ரீலங்கா போனோம் ஸ்ரீ தேடி போகிறார் சமுத்திரங்ககிட்ட வந்துட்டார் சமுதிரத்தை பாலம் கட்டி அக்கறை போகணும் அந்த நேரத்தில் சமுத்திர ராஜா வரல என்ன படுறதுன்னு புரியல ஒரு நிமிஷம் புருவத்தை வளைச்சார் தருசை வளைச்சார் குரோதம் ஆஹாரைய தீவிரம் வால்மீகி சொல்கிறார் குரோதத்தை எடுத்துக்கிண்டார் அப்படின்னா கோபத்தை எடுத்துக்கணுமே தவிர கோபம் நமக்கு வரக்கூடாது கோபம் நமக்கு வந்தால் நம்ம அதுக்கு அடிமையாயிடுவோம் கோபத்தை ரொம்ப எடுத்துனாலும் உடனே அடைக்கப்படலாம் உத்தமர்களாக உள்ளவர்களாம் ரிஷிகளாக உள்ளவர்களாம் கோவத்தை எடுத்துப்பாள் காரியம் பண்ணோடனே கோபத்தை சமனம் பண்ணிவிடுவாள் அது தானாக சாந்தி ஆகிடும் மற்றவாருடைய கோபம் தானாமளே நம்மளே அறியாமல் அந்த வேகம் வந்து கோபம் வந்து ஏகப்பட்டது கஷ்டங்களை கொடுத்து எல்லாம் ஆகிடும் அதனால் இந்த கோபம் ஒரு நிமிஷம் வந்ததுங்கிறான் ராமர் கூட கோபம் வந்ததுங்கிறான் குரோதத்தை வந்தது இப்படி குரோதத்தை எடுத்துக்கிண்டாருண்ணான் அந்த மாதிரி காமமாகட்டும் குரோதமாகட்டும் ரெண்டும் ரஜோ குணத்தினால் வரக்கூடியது சத்துவகுணமாக உள்ள ராமருக்கே ஒரு செகண்ட் வந்து அப்புறம் படுத்து பொதுவாக உள்ள மனுஷாளுக்கும் ரஜோ கூடத்தினால வரக்கூடியது அந்த மாதிரி அந்த காமம் வருதுனால் பாபகாரியத்தை செய்யும் ரஜோ கூட சமுதவா அது பாபத்தை செய்யக்கூடிய ஒரு காமம் பாபத்தை செய்யும் பாபகாரியங்களை செய்யும் குரோதம் வந்தால் அதை மோசமான ஒன்றும் கிடையாது அக்னி போன வழியில் ஷோடு தெரிகிற மாதிரி காமம் போன வழியில் தெரியணும் கோபம் வந்த இடத்துல யார் என்ன பண்ணணும் தெரியாது மகாபாபம்லாம் பண்ணிவிடுவோம் வெட்டி விடுவோம் சுவாமியும் திட்டிடுவோம் என்ன தான் மட்டும் தெரியும் சுவாமி சேர்ந்து திட்டு விவாப்பாட்டே சுவாமி என்ன சுவாமி வேறு கோபம் வந்துடும் அந்த மாதிரி கோபம் வந்தால் யார்கிட்ட எப்படி பேசுறது புரியாத அளவுக்கு நமக்கு கோபத்து நல்லவேன் காமம் வந்தால் பாபம் காரியம் பண்ண முடியாது இது மகாபாபத்தை பண்ணும் மகாசனோ மகா பாப்மா வித்தி ஏன்ன மிக வைரினம் மகா அசனகா எவ்வளோ கொடுத்தாலும் காமத்துக்கு போருன்னு சொல்லாது இன்னும் குண்டா குண்டா குண்டா சமுதிரத்தில் எத்தனை தண்ணி வந்தாலும் கரையே வராமல் அப்படியே வாங்கிட்டு இருக்கும் அத்தனை தண்ணியும் அதுபோல் இந்த காமமாகிற ஒரு நதி போச்சுன்னா எத்தனை சமுதிரத்தில் எத்தனை சேர்ந்தாலும் அப்படி போய் போய் போரு எண்ணம் இல்லாத மாதிரி இந்த காமத்துக்கு போருங்கிற எண்ணமே வராது திரும்பி திரும்பி இந்த வேணும் வேணும் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே இருக்கும் மகா அசனகா பெரும் மகா பாப்மா பெரும் பாவக்காரன் குரோதம் வந்துதான் வெட்டிவிடும் அம்மாவை வெட்டினோம் அப்பாவை விட்டுனோம் பேப்பரில் பார்க்குறோம் பூண்டாட்டி வெட்டி விடுறான் குழந்தையை வெட்டுவிடுறான் சிசு ஹத்தி பிரம்மஹத்தி எல்லா ஹத்தியும் வந்துடும் சமஸ்தமான பாவம் ஜீவத்துக்கு முக்கியமான காரணம் குரோதம் சமஸ்தமான தவறு காரணம் காமம் இந்த காம குரோதம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மனுஷாவை ராமலட்சுமன் எப்படி இணை பெறுவார் இருப்பான்னு தெரியாது நமக்கு ஆனால் அந்த காம குரோதம் இடைய பெரியாதான் ஒத்து ரெண்டு குரோதம் வரும் எல்லாமே வரும் இதெல்லாம் வந்தால் தான் வாழ்க்கை இது வந்து இன்னாகும் அப்புறம் அப்புறம் பட்ட மிக நமக்கே மனசுக்கு வெறுப்பு வரும் வெறுப்பு வரும்போது என்ன தோணும் இனிமேல் பண்ணக்கூடாது ஏதோ பண்ணிட்டோம் அவசரத்தில் பண்ணும் சொல்லி வெறுப்பு வந்தோன்னே நமக்கே தோணி இது பண்ணாமல் இருந்தால் நான் அதற்கு மேலே அவசரத்தில் பண்ணுவேன்னு தோணி திருப்பி மறுபரிசீலனை பண்ணி அந்த காம குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அந்த காமக்ரோகத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நிவர்த்தி காம குரோகத்தை வளர்க்கறது பிரவருத்தி சூழ்நிலை எப்படி இருக்குதா மனுஷனுடைய வாழ்க்கையில் பிரவிற்த்தி நிறையா இருக்குது குறைச்சிக்கிறது எல்லாருமே குறைஞ்சிருக்கு அதனால் வேதங்கள் என்ன சொல்லுங்கன்னா பிரவர்த்தி திரும்ப நிறைய சொல்லு சொர்க்கத்துக்கு போகலாம் சௌக்கிய தணவிக்கலாம் தெய்வத்தோடு இருக்கலாம் அப்சர்ஸோடு இருக்கலாம் எல்லாம் சௌக்கியம் அனுபவிக்கலாம் அமிர்தபானம் பண்ணலாம் ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறேன் அதுக்காக இப்போ யாகமெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி சொர்க்க சொர்க்க காமகம் சொல்லியிருக்கு சொர்க்கத்தில் ஒரு யாகத்தை பண்ணுன்னு வேதங்களே சொல்லியிருக்கு அதுக்காக அவர் கடமையாக வச்சு அது பண்ணுறான் போய் எல்லாம் பண்ணி பார்த்து பார்த்து அனுபவிக்கிறான் பத்து வாட்டி இரு வாட்டி சுருக்கம் போகிறான் அனுபவிக்கிறான் அப்புறம் என்ன ஆச்சு சளிப்பு தட்டிவிடுது என்ன கவம் என்ன சுகம் என்ன கோபம் என்ன சா ஒன்றும் பிரேயம் இல்லைன்னு கல்கண்டை சாப்பிடே இருந்தால் ஸ்வீட்டை சாப்பிட்டே இருந்தாக்கா அதில் ஒரு தழுப்பு தட்டிடும் எதையும் அதிகமாக சாப்பிடே இருந்தால் தழுப்பு தட்டிவிடும் நமக்கு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு பக்கத்துல இன்னொரு ஸ்வீட்டை சாப்பிட்டான் ஒரு மைசூர் பக்கம் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் ஜாங்கிரி சாப்பிட்டான் ஜாங்கிரியுடைய சுவாரஸ்யமே இருக்காது முதல் ஸ்வீட்டு ரெண்டாவது ஸ்வீட்டு அழிச்சிரும் அது ஸ்வாவம் ஸ்வீட்டருடைய சுவாவம் அதுக்காக மத்தியில் அனுப்பணும் கொஞ்சம் கறிக்காய் சாப்பிட்டு கறி கொஞ்சம் காரம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்வீட் போட தான் வரும் ஒரே ஸ்வீட்டை ஒரு மேலே ஒன்று மேலே போட்டே இருந்தால் ஸ்வீட்டருடைய தன்மையை ரசமே அணிவிக்க முடியாது இது எப்படி இருக்கோ அதுபோல் சொருக்கத்தை திரும்பி திரும்பி திரும்பி அழிச்சுட்டதுன்னா அவனுக்கு அப்புறம் அழுத்துப்படும் அந்த ருச்சியே தெரியாது ருச்சி தான் அணிவிக்க நின்று போகும் நின்று போனால் என்ன பிரவருத்தி பண்ணி பண்ணி இப்படி ஆயிடுத்து இன்மையாக நிவர்த்தி மார்க்கம் வருவோம் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு பிரவர்த்தியில் இருந்து பக்குவப்பட்டால் அதுக்கு ஒரு பாடு நிவர்த்தி தோணும் அப்படி பிரவருத்திலேருந்து நிவிற்த்தி பக்குவப்பட்டு நிவர்த்தி மார்க்கம் வருவோம் நிலையாக இருப்பான் அப்படி இல்லாமல் திடீர்னு நிவர்த்தி மார்க்கம் வந்தோம் அப்படிப்பான் நிலையாக இருக்க மாட்டோம் இன்றைக்கி தோணும் வைராக்கியம் இருக்கு நாளைக்கு திருப்பி போய்டும் ஃபோனாக போட்டோம் நேற்று வைராக்கியம் வந்து போய்டுன்னு போடும் அநேக வைராக்கியம் மனுஷாளுக்கு இன்றைக்கி பண்ணலான்னு பார்ப்பான் வா தான் தோணுமா திருப்பி நாளைக்கு பண்ணுவான் நிலையான வைராக்கியம் கிடையாது ஸ்மசான வைராக்கியம் பிரசவ வீராக்கியம் சொல்லுவான் அதுமாரி கொஞ்ச நேரத்தில் தாக்காலிக வைராக்கியமே தெரியும் நிலையான வைராக்கியம் வராது அனுபவிச்ச வைராக்கியமாக இருந்ததுன்னா பிரவர்த்தியமாக இருக்கிறத அனுபவிச்ச வைராக்கியமாக இருந்தால் திருப்பி அவனுக்கு தோணவே தோணாது அழுத்து போய் விட்டுடுவான் சுகருக்காரனுக்கு எழுதித்தாப்புல ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்னா சாப்பிட மாட்டான் ஏன்னா திருப்பி சுகர் எழுதணும் பயம் அதில் எப்படி அவனுக்கு விரோதமான எண்ணங்கள் தோணுமோ ஆசை இருந்தால் கூட சாப்பிடக்கூடாத எண்ணம் வருமோ அந்தமாரி மனசு எத்தனை சுகம் கொடுத்தாலும் எத்தனை கோபம் வந்தாலும் அதுக்கிட்ட போகக்கூடாதுன்னு எண்ணெய் வர்றது இருந்தேன் அதுதான் நிவிற்த்தி மார்க்கத்துக்கு வழியான சாதனை அதுதான் வைராக்கியத்துக்கு அடிப்படையான காரணம் அந்தமாரி பிரவிறத்தி மார்க்கத்தினுடைய பக்குவம் ஏற்பட்டதுன்னா நிவிற்கு வாரத்தில் தானாக கொண்டு விடும் செஞ்சு செஞ்சு செஞ்சு எப்படி ஓவிபடுறோமோ நம்ம அது போல் வைத்தியக்கரமாக கூட செஞ்சு செஞ்சு செஞ்சு நமக்கு போடுங்கிற எண்ணெய் வந்து தோணி அதனால் வேறு என்ன கர்மா பண்ணலாம் நினைக்கும் போது நிவர்த்தி கர்மாவுக்கு உள்ள காரியங்களை பண்ண ஆரம்பித்து அதை பண்ண பண்ண பண்ண மனசுக்கு ஒரு பக்குவம் வந்து சாந்தி வந்து ஞானம் வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் பிரவர்த்தி தர்மம் இல்லாமல் நேரடியாக நிவர்த்தி தர்மம் வர முடியாது தான் வேதங்களில் முழுக்க முழுக்க பிரவிறி தர்மத்தை நிறையா சொல்லி யாகங்கள் விஷயங்கள்லாம் நிறையா சொல்லி வேதாந்தத்தில் வேதத்தினுடைய பின்பாகத்திலெல்லாம் உபாசன மார்க்கத்தையும் அந்த பிரவிற்த்தி அடைஞ்சு அழுத்து போனவனுக்கு என்ன பண்ணுன்னு நினைக்கும் போது உபாசனை பண்ணு தியானம் பண்ணு ஜபம் பண்ணு இதெல்லாம் சொல்லி கொடுத்து நிவிற்த்தி மார்க்கத்தை ஐசி வந்து பிற்பாடு அந்த உபாசனைகள் சாதனைகள்லாம் முடிஞ்ச ஒரு பாடு அசல் நிவர்த்தி ஆகிடுவான் இப்போ நிவர்த்தி மார்க்கம்னு ஒன்று இருக்கா நிவர்த்தி தர்மம்னு ஒன்று இருக்கான்னா சாதனைகளில் நிவர்த்தி தர்மம் உண்டு சாதியத்தில் கிடையாது எப்படி பிரவருத்தி தர்மம் நம்மெல்லாம் சீனத்துக்காக சில காரியங்களை பண்ணால் அது பிரவர்த்தி தர்மம்னு சொல்கிறோமோ அதுபோல் நிவிற்த்தியாக இருந்தால் சில பண்ணணும் உபாசனம் பண்ணணும் டைவர்ஷன் பிரவிற்த்தி தர்மம் பண்ணவனுக்கு ஒரு டைவர்ஷன் நிவர்த்தி தர்மம் அதை வேறு வழியில் கொண்டுட்டு உபாசனை பண்ணி மந்திரம் ஜெமிச்சு பஜனை பண்ணி சத்சங்களில் உட்காந்து மனசில் எயிச்சு வேறு விஷயத்தை ஈஸ்வர சம்பந்தமாக ஒரு லைஃப் வந்து மனசுக்கு வந்து அது ஒரு நிவர்த்தி தர்மம் தான் இந்த நிவர்த்தி பலன் என்ன சாந்தி அமைதி ஞானம் பிரிருத் தர்மத்தின் பலம் என்ன சுக்துக்கம் அழுகை தான் பிரிருதி தர்மத்தினுடைய பலம் சுக துக்கம் அழுகை திரும்பி திரும்பி பலத்துக்கு இருந்து வந்துட்டே இருக்கணும் நிவர்த்தி தர்மத்துடைய பலனம் சாந்தி அமைதி ஞானம் ரெண்டும் தர்மம் ஆனால் அது அழுக கொடுக்கும் இது நிவர்த்தி மார்க்குமானது சாந்தி அமைதி கொடுக்கும் ஆகினால அந்த பிரவிறத்தி தர்மத்தினுடைய எல்லாத்தையும் அனுபவித்து போர் டாபான் மனசுக்கு எண்ணம் வந்து அப்புறம் நிவர்த்தி இருக்கு வந்தான்னா அது நிலையாக நிலைச்சு இருக்கும் பெரியவர் அவர்கள் உபன்யாசில் இப்போ பெரியவர் சொல்லியிருக்கார் மாம்பழங்கள்லாம் மேலேருந்து கனிஞ்சி கிழவு விழுந்தால் அது மேலேருந்து கொஞ்சம் சொட்டோடு ஜலத்தோடு வரும் கிழந்து அடிவிடும் ஆனால் உருவாக இருக்க பழம் அப்படின்னு ஒரு பழம் அது கீழே பூமியிலே இருக்கும் அந்த பழமானது கொடியிலேருந்து இருக்கா இல்லையானே தெரியாது அப்படி இருந்து பிரிஞ்சு ஊந்துருவது அப்படின்னு சொல்கிறார் அவர் அந்த பழமானது பூமியில் இருக்க பழமானது அந்த பெரிய பழம் அது ஒருவாரு பழங்குற தமிழில் வெள்ளியேறி பழம் வெள்ளியேரி பழமானது கொடியோட கீழே படர்ந்துருக்கும் கொடியும் இருக்கும் அதில் ஆனால் கொடி விட்டுவிடும் பழுத்துக்கு உடனே கொடி விட்டுவிடும் அது அங்கேயும் இருக்கும் ஊற்றிக்குன்னு வந்துடுவான் கொடி கூட காஞ்சி கூட கூட அப்படியே இருக்கும் பூமியில் இருக்கிறதுனால எங்கேயும் விழுந்து போகிறது கிடையாது மாம்பழம் மேலே இருக்கிறதுனால மேலே கிழ்ந்து விழுந்தாகணும் பலாப்பழம் மேலே இருக்கிறதுனால கீழே விழுந்தாகணும் மேல இருக்கீழ இருக்கும்போது அந்த செடி கொடி அந்த கிளை இலையெல்லாம் பிச்சுக்கு தான் வரணும் அப்போ வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பிஷின் இருக்கும் இலை இருக்கும் பசை இருக்கும் தண்ணி இருக்கும் பூமியிலே இருக்கிறது இது வெள்ளியேரி பழம் வெள்ளியேரி பழக்கீழே இருக்கும் போது அதனுடைய கொடி இருக்கும்போது அது முதல்லாம் அதோட தொட்டே இருந்து வளர்ந்துருக்கும் தண்ணி ஊற்ற ஊற்ற நன்னா வளர்ந்துருக்கும் அதுக்கு பாடு கடைசி நாளில் பக்குவம் அதை காம்போட்டு தானாக நின்றுடும் நம்ம தூக்கிட்டு வர வேண்டியதுதான் அதனால் அங்கே வந்து ஒன்றும் ஒட்டிக்கிறது ஜலம் வர்றதோ ஒன்றும் இருக்காது அது எதுபோலன்னா அத்தனை பிரம்ம சமஷ்டத்தை மேலேருந்து கிழ வந்தால் கீழே மேலே போனாக்க சொர்க்குலோக்கம் வைகுண்டம் கைலாசலோக்கம் இதெல்லாம் போகிறதுன்னா போகணும் வரணும் போகணும் வரணும்னு இருக்கும் வைகுண்டம் போனாலும் கைல ஆசை போனாலும் திருப்பி போகிறது வருதுன்னு ஆகிடும் சொர்க்குலகம் போகிற மாதிரி ஆனால் யானை வந்தால் இங்கேயே இருந்துட்றாங்க அப்போ அவனுக்கு எந்த சுகதுக்களும் வராது எதுவும் பாதிப்பு இருக்காது எப்படி அந்த வெள்ளை பழம் தொட்டு இருந்தால் கூட தொடாமை எப்படி இருக்கோ அதுபோல் தாமரை தண்ணி இருந்தாலும் கூட ஒட்டாமை எப்படி இருக்கோ அதுபோல் அதனால் ஞானம் வந்து எப்படி இருப்பான்னா இங்கேயே சாஸ்வதமாக அமைதியாக இங்கேயே இருப்பான் நிவர்த்தி தர்மத்தினுடைய பலன் அமைதி சாந்தி ஞானம் பிரவீத்தி தர்மத்தினுடைய பலன் சுகம் இல்லை பசா கஜைய ஈரங்கள்லாம் இருக்கிற மாதிரி இது தோப்புன்னு கழிவு போட்டு நம்ப எடுத்தாலும் கழிவு இந்த மாதிரி பழங்கள்லேயே ரெண்டு தினசாக சொல்லி பிரவிறத்தி மார்க்கம் நிவிற்த்தி சொல்லி யாராக இருந்தாலும் மார்க்கம் வர முடியாது இல்லைன்னாக்கா ஒருத்தனை செய்ய மாட்டான் ஒரு ஆஃபீஸில் போனால் கூட அந்த வேலையை செய்யணும்னு ஆசை செய்ய முடியும் அவங்க வியாபாரம் பண்ணோம்னா லாபம் சம்பாதிக்கணும்னு ஆசை வந்து செய்ய முடியும் ஆசை இல்லைன்னா லாபம் பண்ணுறதுக்கு முழக்க மாட்டான் அது பாட்டு வரபடியே ஆகட்டோன்னா நிவர்த்தி பார்க்கணுமே உட்காந்து வியாபாரம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் லாபம் ஆசை இருந்தால் தான் பிரவருத்தியே வந்து வேலை செஞ்சு லாபத்தை எடுத்து பணத்தை எடுத்து என்ன பண்ண முடியும் ஆக எது வரைக்கும் நமக்கு ஒரு காரியங்கள் செய்வைகள் தேவைன்னு இருக்கோ அது வரைக்கும் பிரவருத்தி மார்க்கிறது இருந்தால் தான் முடியும் எப்போ ஒன்றும் தேவையில்லைன்னு தோல்றதோ அப்போ பகவத் கீதையில் என்ன பண்ணார்னா பிரவர்த்தி மார்க்கத்தையும் நிவர்த்தி மார்க்கமாக சொன்னார் அது எப்படி சொன்னார்னா அதுதான் கர்மயோகங்கிற பேரில் பகவத்கீதையில் சொல்கிறார் சாமானியமாக ஒரு மனுஷன் எதாவது பண்ணார்னா தான் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த காரியத்துக்காக பண்ணுறேன்னு சொல்லி சங்கல்பூர்வமாக பண்ணிட்டு காரியங்களை பண்ணிட்டு ஆஃபீஸில் வேலையாகட்டும் லௌக்கிக வேலையாகட்டும் ஆன்மீகமாக ஒரு பூஜை புரஸ்காரமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அம்மாவை பார்த்து சமஸ்தூர்துவார்க்கு சொல்லிக்கிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு என்னுடைய பாவம் போகணும் புண்ணியம் வரணும் இந்த காலத்துக்காக இந்த சங்கல்பம் பண்ணிட்டு இந்த காரியம் மட்டும் இல்லாம் பண்ணுவான் அப்போ சங்கல்புரம் ஒரு காரியம் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு பலத்தை கொடுக்கறது ஆகினால அந்தமாரி காரியம் பண்ணும்பொழுதெல்லாம் ஒரு பிரவருத்தி கொடுத்து அந்த பலனை கொடுக்கும் இதே வந்து பலனிலே விருப்பம் இல்லை நானே பண்ணலை ஏதோ பண்ண வைக்கிறார் பகவான் அவரே தான் எனக்கு எல்லாம் பண்ண வைக்கிறது எல்லாமே அவர் தான் சொல்லி பகவானே ஒரு அடையாளமாக வச்சு சரணாகதியாக அடைஞ்சு வைஷ்ணவன் சொல்கிற மாதிரி நம்முடைய மதத்துப்படி சரணாகதியாக பகவானை நம்ம பலன் எல்லாம் கொடுதா அவருடைய வைஷ்ணவ மதப்படி அப்படின்னா சரணாகதி அடைஞ்சா பகவான் மேலே கொண்டு விட்டு வெயில் கொண்டு போடாருக்கிறார் அவர்கிட்ட சரணாகத்தை அடைஞ்சா வைகுண்ட தேசம் விடுவாங்க நம்மக்கிட்ட சரணாகுன்னு தான் வைகுண்டம் கூட்டம் போகிறது இல்லை நம்ம பகவானே சரணாகத்தை அடைஞ்சு அவரே தான் எல்லாம் பண்ணுறாரு நான் ஒரு நிமித்த மாத்திரம் பவியசவிசாச்சுன்னு நிறுத்துட்டான்னா அது கர்மயோகம் அந்த கர்மாவிலேயோ கர்ம பலத்துலையோ ஆசை இல்லாமல் பண்ணான்னா அது கர்மயோகம் அர்ஜுனுக்கு கர்மயோகத்தான் சொன்னார் அவர் இவ்வளோ ஞான விஷயங்கள்லாம் நிறையா சொன்னாலும் கூட பகவத்கீதையில் அர்ஜுனன்னு கர்மயோகம் நிறைய நான் பின்னாடி யுத்தம் போடணும் அவன் யுத்தம் போட்டிருக்க என்ன சொன்னார் ஞானங்கள்லாம் சொல்லி நீயும் கொள்ளலை நானும் கொள்ளலை ஆத்மா சுத்தமானது நித்தியமானது அழாதே கிழாதே எத்தனை பேர் கொன்னாலும் ஆத்மா அழாது கிழாதுன்னு சொன்னாலும் கூட நிவருத்தி மார்க்கத்தினுடைய பலத்தை சொல்லி ஆத்மஸ்வரூபத்தினாலும் அவனுக்கு எந்த அழுயும் வராது அந்த ஆத்மா ஜீவாத்மா தான் இவனை கொண்டாலும் எந்த தோஷமும் கிடையாது கொண்டாலும் தப்பு இல்லைன்னா நகன்யதே ஹந்தியமானே ஷரீரே சொல்லி வேதாந்தத்தை நிறையா புகொட்டினாலும் எதுக்கு அழகி அசோச்சான் நன்னு சோஜஸ்தம் எதுக்கு இல்லாத அழவாள பிடிச்சி அழகிறேன் ஆத்மா அழாது அதுக்கு சாவு கிடையாது அச்சேத்தியம் அக்லேஷம் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி ஆத்மாதான் ஒன்றும் பண்ணாது எதுக்காக அழாதேன்னு வேதாந்தத்தை நிறையா சொன்னாலும் அர்ஜுனனுக்கு கடைசியில் என்ன பண்ணார் பிரவர்த்தி மார்க்கெல்லாம் ஒன்று நிறுத்தி வச்சு பிரவர்த்தி மார்க்கணும் என்ன பலன் இல்லாத பிரவர்த்தி மார்க்கம் ஆனால் பலனோடு கூடிய பிரவர்த்தி மார்க்கம் சோமயம் யாகங்கள்லாம் பண்ணுறது கருமாக்களை இதெல்லாம் நிஷ்காம கர்ம யோகம்னு அரிசங்கர் வச்சு அந்த கிருஷ்ண பகவான் வச்சு அறிந்துவிட நீ தேவ உபதேசம் பண்ணிட்டார் அர்ஜுனனுக்கு நீ எல்லாம் பண்ணு பண்ண ஆசைப்படாத வந்தால் வருட்டம் போனால் வருட்டம் ஹதோவா பிராப்சி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போட்ச சேமையும் இருந்தால் அடித்தா செத்து போனால் போய்ப்போம் இல்லைன்னா இருந்தேன்னா நல்ல சுகத்தை அறிவிப்போம் இதில் போய் ஆசைப்பட்டு பண்ணாத ஆசைப்பட்டு பண்ணேன்னா உனக்கு பந்தம் ஆசைப்படாமட்டான்னா பந்தம் இல்லைங்கிறத்தை இந்த நீ வேலையை செய்யி கர்மாவை செய் யாகத்தை பண்ணுன்னு சொல்கிற மாதிரியே ஆசைப்படாமல் பண்ணுன்னு சொல்கிற மாதிரியே யுத்தத்தையும் ஆசைப்படாமல் பண்ணுன்னார் ஆக நிஷ்காம கர்ம யோகத்தை தான் அது கீதையில் பகவான் ரொம்ப கடுமையாக வலியுறுத்துகிறார் என்ன சாமானிய மனுஷனால் எல்லாம் இந்திரியங்களை அடக்கு கண்ணை அடக்கு மூடுக்கா அடக்கு மனசம் அடக்கு புத்தி அடக்குன்னா இவன் அடக்கு ஒன்று அடக்குதுன்னு ஒன்று ஒரு பிச்சின் போடும் ஆசை நிறையா இருக்குது அதுக்கு முயற்சி பட்டது இவங்க உட்காந்தாங்கன்னா அது கூட சம்சார வாழ்க்கையில் பழக்கிறதுனால ரொம்ப அதனால் ஈஸ்வரனே சிவனாக அடைஞ்சி அவரே தான் எல்லாம் பண்ணுறான்னு சொல்லி அவர்தான் ரெண்டு நூறு வசுவே கிடையாது ரெண்டாவது வசுவே கிடையாது எது பண்ணாலும் அவர் தான் சுகதுக்கே சமயக்கிருத்துவா லாபாலாபோ ஜெயாஜியோ சுகமாக இருக்கட்டும் துக்கமாக இருக்கட்டும் லாபமாக எல்லாம் பகவான் கொடுத்து நினச்சிக்குவோம் அப்படின்னு அனுபவபூர்வமாக புத்திபூர்வமாக சிந்தனை பண்ணி பண்ணாக்க சரியாக ஒரு வாயால் சொன்னால் போகாது புத்திபூர்வம் சிந்தனை அதனால அப்படி பகவான் சரணாகதி அடைஞ்சி என்ன அவன் சுகதுக்கம் வந்தாலும் ஜயாஜயம் அபஜயம் வந்தாலும் எல்லாம் பகவானுடைய சங்கலப்படி நடக்கிறது நமக்கு என்ன இருக்குது இல்லை நம்மள ஒரு கருவியாக வச்சுருந்துருக்கார் நம்ம வேலை பண்ணுறோம் அதனால இதனுடைய பலனோ இதனுடைய வேலையோ நம்மளுது இல்லை இன்னும் பலத்தையும் சேர்ந்து பகுவ தர்ப்பணமாக யார் பண்ணுறானோ அதுதான் நிஷ்காம கருமையோகம் என்ன வாயால் எல்லாம் பகவான் பட்டார் பகவான் பட்டார் நமக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் வாய் வேதாந்தம் அந்த பலத்தையும் எனக்கு வேண்டியதில்லை சொர்க்கம் கிடைக்கட்டும் மோஷம் கிடைக்கட்டும் ஞானம் வரட்டும் என்ன ஷாபம் வரட்டும் கெடுதல் வரட்டும் நல்லது வரட்டும் என்ன வந்தாலும் எல்லாமே பகவானை சேர்ந்தது பலத்தை முழுக்கவே பகவான்கிட்ட ஒப்பிக்கிறது இருக்கே அதுதான் உண்மையான நான் உங்கட்டேன் பகவான்கிட்ட திருவடியில் சரவணம் நீ என்ன காப்பாற்றி உத்தாரம் பண்ண வேண்டியதுங்கிறது மற்ற மதத்தில் உள்ள ஒரு தத்துவம் நம்ம என்ன நினைக்கிறோன்னா நாராயண கருணாமே சரணம் கரவாணி தாவுகோ சரணோ இடி ஷட்பதிமதியே மதன சரோஜே சதா வசத்து வைஷ்ணவா காஷ்னால் அதிக வைஷ்ணவமாக நினைச்சோன்னு ராஜசகரோத்தர் தான் அவர் சன்னியாசி ஆண்டு எப்போவும் தலையில் சாடி அபிஷேகம் பண்ணிடுறா அணிலேந்து அவருக்கு நாராயணஸ் தான் பண்ணணும் அதனால் அவர் சொல்லும்போது சொல்கிறார் நாராயணஸ்மதி நாராயணஸ்மதி மடத்திலாம் கூட அதான் எழுதுறோம் சந்திரன் ஊசி பூஜை பண்ணா கூட நாராயண ஸ்மிருதி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா சன்னியாசி தலையே சாலி கிராமத்தை வச்சுருலேயும் அதுலேயும் சன்னாசி நாராயண ஸ்மரணம் பண்ணுங்கிறது அதனால் அவரும் சொல்கிறார் நாராயண கருணாமே சரணம் கரவாணி தாவு கௌ சரணம் நாராயணா உன்னுடைய திருவடி அடைஞ்சே ஒரு தவறு வர ஒன்று ஒரு நிலை வாக்கில் மனசில் புத்தியிலே அத்தனையும் இருந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு ஷட்பதி சோதனில் கேட்கிறேன் ஆக எல்லாமே பகவான் கொடுத்தாரு தோணும் இதுக்கு ஆரம்ப சொல்ல சொல்ற அவிநயம் அபனய விஷ்ணு பூததயாம் விஸ்தாரே தாரே சம்சார சாகரத முதல் முதல் படி என்ன இந்த நிவர்த்தி மார்க்கத்துக்குன்னா அவிநயம் அபனய விஷ்ணு என்கிட்ட ஒரு நிலை இருக்கு அது முதல்ல போக்கடி என்ன எடுத்தாலும் நான் தான் பாட்டேன் நான் தான் மாட்டேன் நான் தான் மாட்டேன் ஒரு அகங்காரம் இருக்கு அகங்காரத்தை முதல்ல போக்கடி அபிநயம் அபனயம் விஷ்ணும் தமைய மனஹா எல்லாத்தையும் காரணம் என்ன எப்படி இருக்கு நம்ம ஒன்று நினைச்சா அது இன்னொன்று நினைக்கிறது நம்ம இங்கே உக்காந்து நினைச்சா எங்கேயோ போடுறது தமைய மனஹா சமய விஷய மிருகதிருஷா அழகா சொன்னார் விஷய மிருகதிருஷானார் மிருகதிருஷான அர்த்தம்னா காணல்லி அர்த்தம் உலகத்தில் கிடைக்கிற பொருள்கள் எல்லாம் பார்த்தா நிஜமான பொருளானால் பார்த்தா இல்லது அது காணொலியில் போன்று இருக்குது பார்த்தா ஜல மாதிரி இருக்குது எல்லா மிருகங்களும் தண்ணி குடிக்க கிட்டங்க போகும் போனால் அங்கே ஒன்றும் கிடைக்காது நமக்கே பார்த்தா தண்ணி ஓடுற மாதிரி சரியும் வெயில் காலத்தில் ஒரு வரும் பிரதேசத்தில் திறந்த வெளியில் கட்டங்க பார்த்தா தண்ணி இருக்காது அது போல் நம்ம அனுபவிக்கிறதுக்கு போகிற வஸ்துக்கள் எல்லாமே அனுபவத்தின் மூலம் என்ன கொடுக்குறதுன்னா துன்பத்தை தான் கொடுக்கறது இன்பத்தை கொடுக்கிறது அதனால எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம சாப்பிட சாப்பிட என்ன இருக்குன்னா ஜீர்ணமா ஜீரணமாக நம்மளோட வயசையே குறைக்கிறது உடம்பையே மாத்துறது கிருஷ்ணாமூர்த்தி பாருங்க அப்படியே ஜிம்னு சின்ன வயசில் அப்படியே இருப்பார் சாப்பாடா தூக்கமாக ஒன்றுமே கிடையாது நிம்மதியாக ஒரு பாடு ஞாபக இருக்கார் அந்த மாதிரி சாப்பாடு தூக்கெல்லாம் குறைச்சிருக்கவா இன்னும் கொஞ்சம் இளமையாக இருக்க முடியும் நிறையா சாப்பிட்டு விட்டு இருக்கிறதுக்காக இருந்தாங்கன்னா இன்றைக்கி ஜீரணமாக ஜீரணமாக உடம்புலேயே சக்தியெல்லாம் குறைய குறைய ஆரம்பித்து கண்ணு காது மூக்கெல்லாம் போய் வயசான நிலம வரத்தான் வரும் ஆக சாப்பிட சுகத்தை கொடுத்த சந்தோஷ துன்பத்தை கொடுத்தாலும் பார்த்தா தாக்காலிகமாக சுகத்தை கொடுக்குற மாதிரி தோன்றதே தவிர கடைசியில் துன்பத்தோடு தான் முடியிற சாப்பாடு எல்லாமே அந்த மாதிரி நம்ம பிரவர்த்தி தர்மத்தில் எவ்வளோ இருந்தாலும் அது எங்கே கொண்டு விடுனா நிவிற்த்தி திருமத்தில் கொண்டு விட்டால்தான் பலன் உண் அதான் பகவதியில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கர்மனே வதிகாரஸ்தேமா பலேஷு கதாச்சனா கர்மாவண்ணிய பண்ணு பலனை எதிர்பார்க்காமல் எதிர்பார்த்ததுன்னு அர்த்தம் இந்த பலத்துக்காக பண்ண திருப்பி பிரவிறத்தி திருமணத்தை கொண்டு மாட்டிப்பேன் கஷ்டங்கள்லாம் வரும் சுக வரும் பழத்தை பகவான்கிட்ட கொடுத்துருவோம் அவர் பார்த்துக்கிறார் அவர் கூட எடுத்துக்க பலத்தை இதன்னு நம்ம அம்மான்னு ஒரு கோதானம் பண்ணுறோம் அதே ஒரு சாசல் கொடுத்தா இதை என்னமா என்னது இல்லையே கொடுத்தா தான் எடுத்துட்டு போவோம் இல்லைன்னா எடுத்து போக முடியாது அவனுக்கு ரைட்டு கிடையாது என்னது இல்லேன்னு சொல்லி விட்டால் தான் அடுத்தவனுக்கு போகும் என்ன ஒரு காரியம் பண்ணாலும் என்னது இல்லேன்னு சொல்லி விட்டால் தான் அது போகும் அதுபோல் இந்த பலனில் கூட எந்த காரியம் பண்ணினாலும் அத்தனை காரியம் பண்ணிடுறதுக்கு பலன் எனக்கு இல்லை ஈஸ்வர அர்ப்பணம் அதனால்தான் என்ன பண்ணுறோம் இப்போது பரமேஸ்வர பிரியர் சத்தம் சங்கல்பம் பண்ணுறோம் எந்த காரியம் பண்ணாலும் நம்மளுடைய பேர் கோத்தரங்க சொல்லி கல்லி அர்ச்சனை கட்சி பண்ணாலும் கூட பரமேஸ்வர பிரித்திரத்தில் முதல்ல சங்கல்பத்தில் பண்ணுவோம் கடைசியில் என்ன முடிக்கணும் கிருஷ்ணார்பணம் அஸ்தூ கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் சொல்லி முடிச்சிடும் அது வாயால் சொல்லிகிட்ருக்கும் மனப்பூர்வமாக சிந்தனை பண்ணி புத்திபூர்வமாக அந்த பலம் போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணால் அது பலம் போகும் சும்மா வாயால் சொல்லிட்டு கிருஷ்ணார்பணம் தண்ணி ஊதிட்டு தண்ணி தண்ணி ஊதிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கும் ஆச்சரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அது பிரயோஜனப்படாது புத்திபூர்வமாக இத்தனை பலமும் அவருக்கு தான் போகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுனோமானால் அப்போ அந்த பலத்தினால வரக்கூடிய சுகூதங்கள் நமக்கு வராது இன்னும் கர்மயோகத்தை தான் பிரவிற்த்தி மார்க்கத்தையே தான் கர்மயோகம் மூலமாக சொல்லி நிஷ்காம கர்ம யோகம் பேரை வச்சு பலன்கள் ஆசைப்படாமல் செய்யக்கூடிய கர்மாக்க பேரை வச்சு அந்த மாதிரி பகவான் சொல்லியிருக்கார் ஆக நிஷ்காம கர்ம யோகத்தினுடைய பலமும் ஞான மார்க்கத்துக்கு ஏற்படக்கூடிய உபாசனா பலமும் ரெண்டும் ஒன்று தான் அங்கே ஏன் போட்டு குழப்பிற அப்படிங்கிறார் அர்ஜுனன் ஞானமாக சொல்லி எல்லாம் ஆத்மா தான் வேற ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அது உட்பாடு பார்த்தா இந்த வேலையை பண்ணி இந்த வேலையை பண்ணு இந்த வேலை பண்ணுறா தான் ஷேமங்கிற நான் வேலையை பண்ணுறதா இல்லை ஞானமாக இருக்கிறது போகிறதா கோழப்பிர்தான் நிசிரேச கரா உபு பகவான் பற்றி சொல்கிற ரெண்டும் ஒன்று தான் நீ உபாசனை பண்ணாலும் ஒரு வேலையும் பண்ண போறதுல பகவானே நினைச்சுட்டு போகிறேன் நிஷ்காம கர்மம் பண்ணும்போது கூட பகவானு தான் சரணாகிறது நீ எந்த காரியம்னாலும் இந்திரியானு இந்திரியாத்த வேலை பண்ணுறது உறுப்புகள் வேலை செஞ்சிருக்க போகுது பலன்தான் நீ அணிவிக்க போறதில்லை அவருக்கு இல்லையே சொல்லத்தினால உனக்கு வேணும்னு சங்கமம் பண்ணாதனால அந்த பலங்கள்லாம் பகவான தான் போக ரெண்டுக்கும் பலம் எங்கே போகிறது ஒரே பலம் தான் அடைய போகிறது ஆக நிஷ்காம கர்ம யோகம் பண்ணத்தோடைய பலமும் பண்ணி மனசு அடைக்கி புத்தி அடைக்கி யோஜனை பண்ணி விசாரம் பண்ணி இது ஆத்மாவா இதுதான் ஆத்மாவான்னு விசாரம் பண்ணி கடைசியில் வரக்கூடிய ரிசல்ட் ஆத்மாதான் தீர்மானப்படக்கூடிய பலனும் ரெண்டும் எங்கே கொண்டு வருது ஞான வழி கொண்டு வர்றது ஆக ஞான அதாவது பிரவிறத்தி மார்க்கத்தினுடைய காரியங்களை பண்ணி பலனை பகவான்கிட்ட ஒப்பிக்கிறது இன்னொன்று நிவிறி மார்க்கத்தில் இருந்துக்கிட்டு எந்த வேலையும் பண்ணாமல் சோம்பேறின்னு அர்த்தம் இல்லை தியானம் பண்ணோம் உபாசம் பண்ணோம் கண்ணு காது ஒன்றும் தரக்கூடாது எல்லாம் கண்ணெல்லாம் மூடி வாயெல்லாம் மூடி அப்படியே பகவதியானமாக இருக்கிறது இருக்க அந்த தன்னிஷ்டையாக இருந்து அப்படியே பகவான் அறிவிக்கிறது இருக்க அந்த நிலையில் வருது இது எது சுலபம் பார்த்தோம் கழிவுரில் இருக்கிறவளுக்கு இந்த நிஷ்காம கர்ம யோகம் சுலபம் முன்னியுகத்து வாழ்களுக்கு உறுப்புகள்லாம் அடங்கிட்டு கண்டாடுறது மூக்கிறது எல்லாம் சொல்கிறோம் இப்போ எங்கேயா கண்ட திறந்தா எதை பார்க்கணும் நமக்கு புரியல அத்தனை விஷயங்கள் நம்மக்கிட்ட வந்துடும் வாயை திறந்தால் என்னென்ன பேசுகிறோம் என்னென்ன சாப்பிடுவோம்னு தெரியாது அப்படிலாம் ஆகிடுறது ஆகினால நிவிற்த்தி மார்க்கத்தில் இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமானதுனால பிரவிறத்தி மார்க்கமாக இருந்து ஆனால் நிஷ்காம கர்ம யோகமாக அதை பண்ணி அதனுடைய பலத்தை பகவான்க்கு சமர்ப்பணம் பண்ணி நாம் சமர்ப்பணம் கூட கிடையாது பகவத்பணும் கிடையாது பகவானுக்கு கொடுத்தோம்னு நினச்சின்னு சமர்ப்பணம் இருந்ததோடு சரி கரணங்கிட்ட போய் கிருஷ்ண பரமாத்மா பேஷம் போட்டுன்ட்டு கவச கவச்ச கொண்டு வந்து யாரு கேட்குறாரு அவன் இது வந்தது கிருஷ்ணன் தெரியும் அதனாலும் கூட கேட்குறான் கேட்டதுக்கு இல்லையே சொல்கிற பழக்கம் இல்லை அவனுக்கு கொடுத்துட்டான் கொடுத்த ஒரு அது கொடுத்ததுக்கு ஒரு புண்ணியம் இருக்கும் இல்லையா இவன் தானம் பண்ணிட்டான்னா கிருஷ்ணனுக்கு அதனால பலன் இல்லையா அதை கேட்டான் அப்போ நான் தானம் பண்ண பலன் இருக்கே அதையும் எதிர்ப்பையும் கொடுத்துருக்கட்டான் வந்ததுக்கு கிருஷ்ணன் தெரிஞ்ச உடனே கவச குண்டலத்தையும் தானத்தை மொத்தத்தையும் கொடுத்தான் இந்த இதனால் உனக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தானம் பண்ண புண்ணியம் இருக்குமோ இல்லையோ யாரோ பிராமண வேஷில் வந்தார் அவருக்கு கிருஷ்ணன் தெரியும் ஆனாலும் வந்த பிராமணன் கொடுத்ததுனால ஒரு தானம் கொடுத்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் அந்த பலன்தான் திருப்பி பணம் ஜென்மம் வரும் திருப்பி பந்தம் வரும் திருப்பி கஷ்டங்கள் வரும் புண்ணியமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நல்லது தான் வரும் அதுலேயும் அதான் பிரவருத்தி திருப்பி வந்துடும் புண்ணியமாக இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான் இந்த தான தர்மத்தையும் மனுட்டு அதனால் அவர்களுடைய பலன் வந்தால் அதையும் கிருஷ்ணார்பணம் மசூர் ஒப்பித்தான் அவனுக்கு எந்த பந்தும் இல்லாமல் கடைசியில் கிருஷ்ண தரிசனத்தோடு நல்ல கிடச்சி இதே கிடச்சி அந்த மாதிரி பிரவிறத்தி மார்க்கத்தில் இருந்தாலும் கூட பிரவிற்த்தியினுடைய காரியங்களை செஞ்சு அதனுடைய பலனை பகவான்கிட்ட ஒப்பிக்கிறதுங்கிறது நிஷ்காம கர்ம யோகம் ரொம்ப சிரமம் அது மாதிரி புத்தி வராது எனக்கு அந்த பணம் வேணும் இந்த பழம் வேணும் அது வரணும் முதல்லேன்னு கேள்விமே தவிர பிரவருத்தி பலனே வேண்டான்னு நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அதேமாதிரி எண்ணெய் வர்றதே குறைச்சல் ஆகியனாவே அது சிரமம் ஆனால் காரியம் விடுறது பிரவருத்தி மார்க்கத்தில் பண்ணிட்டு பலனை விடுறது சுலபம் ஆனால் பலனை விடுறதுக்கு மனசு வருது கஷ்டம் நிவர்த்தி மார்க்கத்தில் காரியமே பண்ணாதனால அதனால் பலனே கிடையாதுனால பகவானே நினச்சி நினச்சி நினச்சி உட்காந்துருப்பான் ஆனால் திடீர்னு இப்படியே கண்ணு மூடி கடை திறந்து உட்காந்தானா ஒரு நாளைக்கு கிட்ட தரணும் அதான் வந்தோன்னா அதாவது அந்த வாசனையில் திருப்பி எதாவது பழைய வாசனையில் பழைய எண்ணங்கள் வந்து சிந்தனை வந்து திருப்பி பழ கலந்துருவான் அது சிரமம் நிவிற்த்தி பார்த்துருக்கனுக்கு பிரவிற்த்தி பார்த்துருக்கவனுக்கு பகவானே எல்லாரும் சர்மம் சொல்லி பலன் வரும்போது இருந்தால் பலன் வேணால் கேட்டு பார்ப்போமே அந்த பலன் இந்த பலன் கிடைக்கிறதா பார்ப்பேன் தோண ஆரம்பிச்சிடும் பலத்தை மனசு வராது யாருக்குமே கோடி ரூபா இருக்கட்டும் முழுக்க கொடுக்குறேன்னு வருவான் அப்புறம் என்ன ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்குமா யார் இருந்தாலும் எதா உடனே அதுக்கு என்ன பலன் வேணுமா எதிர்பார்ப்பான் ஒரு பலனுக்கு இந்தூர் பலன் எதிர்பார்க்குற ஜனங்களுடைய சுவாவம் ஆக நிஷ்காமகரமாக பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குமோ இல்லையோ அந்த பலனுக்கு எனக்கு என்ன பலன் கிடைப்பான் ஆக பலனை பார்க்காமல் நமந்தோப்பி பிரவர்த்ததே பலனை எதிர்பார்க்காமல் மந்தன் கூட முட்டாள்கூட எந்த வேலையும் செய்ய மாட்டாங்கிற நீதி ஆகினால பலத்தியாக ரொம்ப விசேஷம் பலனே வேண்டான்னு சொல்லி பகவதர்ப்பணமாக பண்ணிவிட்டு அப்படியே தூமே தேவையில்லை எனக்கு ஏதோ கருவியாக இருந்து வேலை செஞ்சுருக்கேன்னு சொல்கிற வேலை ரொம்ப வருஷத்து ஆனால் அந்த எண்ணங்கள் வர்றது இருக்க அது ரொம்ப சிரமம் அந்த பலத்தியாகம் பண்ணுறவங்க எண்ணம் வந்து அதனால அந்த பலனை இல்லாமல் போயிட்டான்னா இவனுக்கு ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது பார்ப்பேன் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டு வந்தால் தானே பாவமோ சுகமோ துக்கமோ வரதுக்கு கர்மா அதனால் வரக்கூடிய பலன் நன்றி பகவதர்ப்பணம் அதனால் அங்கேயே வந்து அவனுக்கு சுகமோ துக்கமோ வரப்போறதில்லை அவனு ஞானியாக தான் அப்படியே இருப்பான் அதே மாதிரியே நிவிற்த்தி மார்க்கிற மாதிரி எந்த காரியம் பண்ணாமல் ஒரே ஆத்மனிஷ்டையிலேருந்து உபாசனை பண்ணிட்டே இருந்தான்னா ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு அதுதான் ஆத்மா இதுதான் ஆத்மா இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை நிவர்த்தி பண்ணிட்டு பண்ணிட்டு சரீரம் இல்லை புத்தி இல்லை மனசு இல்லை அது இல்லைன்னு சொல்லி ஒன்று ஒன்றா ரொம்ப கஷ்டம் என்ன அத்தனை உட்காந்துருக்கான் அது பண்ணி ரொம்ப கஷ்டம் அதனால் அதை அந்த சாதனை பண்ணணும் அந்த சாதனை பண்ணாலும் என்ன ஆகும் ஒருவேலையும் பண்ணாமல் அதெல்லாம் இல்லையே இல்லை நிவர்த்தி பண்ணி வருகிறதுனால அதுலேயும் கருமா கிடையாது கருமா இருந்தால் தான் பலன் வரும் பலன் இருந்தால் தான் பந்தம் வரும் பந்தம் இல்லை பந்தம் வந்தால் கஷ்டங்கள் வரும் அதனால ரெண்டு வகையிலையும் கருமா கிடையாது நிஷ்காம கர்ம யோகம் மூலமாகும் கருமாக்களை பண்ணினாலும் அந்த கருமா அதனுடைய பலம் ரெண்டையும் பகவதர்ப்பணம் பண்ணுறதுனால அதுக்கு பலன்கிறது மனுஷ வாழ்க்கையில் கிடைக்காது உபாசனை பண்ணி பகவத் தியானம் பண்ணு அப்படியே உட்காந்துருந்தது எதுவுமே பண்ணாமல் உட்காந்துருந்தான்னா அது ஞான நிஷ்டை அதுக்கும் கருமா கட்டி பிரவிற்த்தி மார்க்கத்தில் நம்ம இருந்து காரியங்கள் பண்ணுவோம் ஆனால் அதுக்கு உடனே பலன் வரும் அந்த ஒரு வேலை பண்ணால் அதுக்கு ஒரு பலன் இந்த வேலை பண்ணால் இந்த பலன் எல்லாத்துக்கும் பலன் வரும் பலன் இல்லாத எந்த வேத மந்திரமும் கிடையாது ஏதோ ஒரு பலத்தை சொல்லிதான் வேத மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கு மழை பெய்யணும்னா அதுக்கு ஒரு பலன் குழந்தைகுட்டி வேணுன்னா புத்திர காமேஷ்டி நல்ல தனசான சமர்த்தி வேணுன்னா அதுக்கு யாகம் எந்த வேத மந்திரமாக இருந்தாலும் பலன் சொல்லவே இல்லை ஆனால் அந்த வேத பிரகாரம் அனுஷ்டானமான வந்தாங்கன்னா கடைபிடிக்க வந்தாங்கன்னா எதாவது பலம் வரும் அப்போ என்ன பண்ணுறது திருவி பந்தம் அந்த மந்திரத்திலே மீண்டு வரணுமானால் எந்த வேலையாக இருந்தாலும் கூட அந்த வேலையோட உள்ளதை பலத்தெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு வச்சிருக்காங்க நித்தியகர்மான்னு ஒன்று தினப்படி செய்ய வேண்டிய கர்மா சந்தியாவனம் பண்ணுறோம் அக்னிஹோத்திரம் பண்ணுறோம் சோமையாக பண்ணுறோம் இதெல்லாம் வருஷத்துக்கு உருவாட்டி பண்ணாலும் தினப்படி பண்ணாலும் நித்தியகர்மானால் விடாமல் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம் தினப்படியோ வருஷத்துக்கு உருவாட்டியோ பதினஞ்சு நாளுக்கு அவைகள் பண்ணக்கூடியது அந்த நேரத்தில் வரக்கூடிய பண்ணக்கூடியது நித்தியகர்மானு பேர் இதுக்கு எதாவது பலன் உண்டான்னா ஒரு பலனும் கிடையாது விட்டாக்க பாவம் உண்டு நித்தியகர்மாவுக்கு பலன் கிடையாது ஆனால் அது பண்ணாக விட்டான்னா அதுக்கு விபரீதமான பலம் வந்து துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னா அதனால் நித்தியகர்மா அவற்ற ஒழுங்காக பண்ண அளக்கவே அவனுக்கே சுற்று சுத்தி வரத்துக்கு உண்டு விட்டான்னாக்க பலன் இல்லையே எதுக்காக பண்ணு விட்டான்னா விட்டா துன்பம் பண்ணினா அவனுக்கு அமைதி சாந்தி சந்தியாசம் காயத்திரலாம் இருக்குதுன்னா அதுக்கு எதை பலனா ஒரு பலனும் கிடையாது ஆனால் பண்ணாக விழுட்டாச்சுன்னா தோஷம் உண்டு பிரத்தேவாய் தோஷம் உண்டு அதுக்காக தரம் பண்ணுன்னா அதை தினப்படி நித்திய கர்மாவத்தை பண்ணாக்கவே அவனுக்குவே சித்து சுத்தி வந்து ஞானம் வரதுக்கு சாதனமாக ஆகும் நைமித்திகர்மான ஒன்று அது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது போல் வரும்போது காலத்தில் பண்ண அந்த கருமாவை அந்த நிமித்தம் வரும்போது பண்ண வேண்டியது காமிய பேர் ஆசைப்பட்டு பண்ணுற கர்மா ஆக மனிதன் வந்து ஆஷைப்பட்டு பண்ணுற கருமாவை பண்ணுறான் சோமயாகம் பண்ணான் அதை பண்ணுறான் யாகம் பண்ணுறான் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி இந்தக்காக எனக்கு பலன் வளர்த்துக்காக இந்த சுவாமி பூஜை பண்ணுறேன் இந்த பலனெல்லாம் வரணும்னு சொல்லி சங்கல்பூர்வமாக பண்ணுறான் அது காமியமாக அர்ச்சனை பகவான் பேரையும் சிறப்பாக அர்ச்சனை போட்டு வந்துடுவோம் என் பேரையே வாழ்ந்தான் பகவான் பேலே மட்டும் அர்ச்சனை அந்த பலன் என்ன ஆகும் பகவானே போயிட்டு வைத்தாரு வராது அந்த மாதிரி நிஷ்காம கருமையும் கூட பலன் வேண்டாமல் யார் ஒத்தம் பண்ணுறானோ அவனுக்கு அந்த பலன் கொட்டாது அதனால அவனுக்கு ரியாக்ஷன் இவன் வராது அந்த சுகதுக்கமோ அந்த கர்மாக்குள்ள இல்லாததுனால அவனும் ஞான நிஷ்டைக்கு தயாராகிடுறான் உபாசனம் பண்ணிட்டு நீங்கள் பண்ணாமல் உட்கார்ந்துருக்க வேண்டும் ஞானி தயாரிவா ரெண்டு பேருக்கு என்ன பலம் நிசரேச கதா உபோ கர்மயோகமாக இருக்கட்டும் ஞான யோகமாக ஞான மார்க்கமாக இருக்கட்டும் ரெண்டு மார்க்கமாக இருந்தாலும் ரெண்டுக்கும் பலன் ஞானத்தை கொடுக்கறது பலன் அப்படின்னு பிரவிறத்தி தர்மம் நிவிற்த்தி தர்மம் ரெண்டா சொல்லி அந்த பிரவிற்த்தி தர்மமே வெறுமை பண்ணிடுவோமானால் பலம் அந்த பலத்தினால் சுகுதுக்கங்கள் வரும் அந்த சுகுதுக்கத்தினால மனசுக்கு எவ்வளோ நாள் அணிவிச்சு அணுவிச்சு திருப்பி போருங்கிற எண்ணம் வரும் வாய்ப்பு இருக்கும் அதனால் பிரபுத்தி தருமம் மூலமாக வைராக்கியம் வந்து வைராக்கியம் மூலமாக காமக்ரோதங்கள்லாம் அடங்கி அப்புறம் பகவதத்தில் மனசு வந்து மனது உறுப்புகளெல்லாம் அடங்கி பகவதியானத்தில் மனசில் வர்றது ஒரு வழி அது வைராக்கியம் காமக்ரோதம் எல்லாம் வரணும் அது ஒரு வழி இன்னொரு கருமாக்களை பண்ணிகிட்டே இருந்து பலத்தெல்லாம் தியாகம் பண்ணிட்டு அப்படியே உட்காருது பிரவிறத்தி மார்கத்திலே இருந்து ஆனால் பலத்தியாகம் பண்ணிட்டு இருக்கிறது அது ஒரு வழி ரெண்டு வழியாக பகவத்கீதையில் சொன்னார் இங்கே பகவதில் எடுத்துக்கிறது முழுக்கவே நிவிற்த்தி மார்க்கத்தை முழுக்க எடுத்த பிரவிறத்தி மார்க்கத்தை எடுத்துக்கல கீதையில் ரெண்டு மார்க்கத்தையும் சொன்னார் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன அர்ஜுன் தயாராகணும் யுத்தத்துக்கு அதுக்காக நிவிற்த்தி மார்க்கத்தை சொல்கிறத காட்டிலும் விஷயத்தை நிவர்த்தி மார்க்கு நிறையா சொல்லிவிட்டு அவருக்கு தம்பிப்பட்ட முறையில் சொல்லும்போது நிவர்த்தி மார்க்கணும் நிவர்த்தி மார்க்கும் சொல்றதை காட்டிலும் உபன்யாசம் பண்ணிவிட்டு உபதேசத்தை பண்ணிவிட்டு அவனை சொன்ன முறை நீ பிரவர்த்தி பண்ணு அதை பண்ணு அதை பண்ணு சொன்னார் எனக்கு அது பண்ணால் பந்தவர் பேர் கேட்டான் பந்தன் வராது நான் இருக்கேன் பார்த்து எல்லாம் எனக்காக பண்ணு நீயே பண்ணாது உனக்குன்னு பண்ணாதான் பந்தவரும் உனக்குன்னு பண்ணாதே தர்மத்துக்காக பண்ணு நியாயத்துக்காக பண்ணு வராது தப்பான் வரும் ஒரு ஜட்ஜி இருக்கான் அவங்ககிட்ட கொலகேஸ் வருது உதாரணம் கொலை பண்ணான்னு வருது கொலை பண்ணான்னா அதுக்கு தண்டனை கொடுக்கணும் விசாரிக்கிறான் ப்ரூஃப் ஆகிடுது இப்போ தண்டனை கொடுக்குறான் தண்டனை கொடுத்தான்னா அவன் அந்த ஜட்ஜி தண்டனை கொடுத்துடுறான் அவனை உள்ளுக்குள்ள போட்டு ஜெயிலில் போட்டு அவனை கொண்டு போடுறான் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்நாளும் ஒரு ஐம்பது கேஸ் கொலை கேஸுக்கு தண்டனை கொடுத்து ஷாக அடிக்கிறான் ஒரு மனுஷனை ஒரு ஜட்ஜி அந்த ஜட்ஜுக்கு பாவம்ட்டா கிடையாது அவன் கடமையை செஞ்சான் தர்மத்தை செஞ்சான் நிஷ்காம கர்ம யோகம் ஜட்ஜி பண்ணுறது நியாயமாக விசாரிச்சு பண்ணான்னா கரெக்டு பார்சியாட்டை எப்படின்னா அவனுக்கு பாவம் உண்டு அது இல்லாமல் நியாயமாக நியாயமாக நிஜமாக ஒழுங்காக இருந்து விசாரிச்சு சரியாக தான் இவன் பண்ணினான் கொலை பண்ண நிஜம்தான்னு சொன்னான்னா அதுக்கு தண்டனை தூக்கு தண்டனை கொடுத்தான்னா தப்பு இல்லை பாவம் அல்ல அது எப்படி நிஷ்காம கருமையோ உலகத்தில் சொல்கிறோமோ அவனுக்கு பாவம் வராது ப்ரமோஷனாக கிடைக்கும் அவனுக்கு நல்லா வேலை பண்ணான்னா அந்த மாதிரி வாழ்க்கையில் கூட நம்ம வந்து பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நியாயத்தை தர்மத்தை எதிர்பார்த்து எங்கே செய்கிறோமோ பலன் வராது இதுதான் நிஷ்காமகரம் யோகத்துடைய லட்சணம் இங்கே பகவத் பாதால் வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா அந்த நிஷ்காமகரம் யோக சமாச்சாரலாம் அதிகமாக எடுத்துக்கல அவர் முழுக்க முழுக்க மனுஷ வாழ்க்கையில் எப்படி வாழணுங்கிறத வாழ்க்கை நிலையை சொல்லி இதுலேருந்து நீ தெளிவாகி மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த வழியில் வந்துட்டார் பிரவிறத்தி தருமத்தை நல்லா சொல்லி அந்த பிரவிறத்தி திருமத்துலேயே உனக்கு புளிச்சு போய் வேண்டான்னு தோணி அதுலேருந்து நிவிறி வந்து ஞான மார்க்கிறது தான் நல்லையாக இருக்குங்கிறது அதுசங்கிற வரைக்கும் அந்த கருவே நிஷ்காம கரமையோ கொஞ்சம் சொல்கிறார் பகவத் அந்த கீதையில் அது அவ்வளவா ஆதி சங்கர் எடுத்துக்கல ஏன்னா இந்த காலத்தை பார்த்துட்டு தார் அவர் இந்த காலத்தில் எல்லாம் ஆட்டும் பகவான் பகவான் சொல்லிட்டு செஞ்சுகிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஆகிட்டு தான் தகராறு ஆகிடும் அவன் அனுபவம் வராது சொல்லிட்டே இருப்பான் பாட்டுக்க அது மாதிரிலாம் செருப்பிட்டு வராது இந்த காலத்துலேங்கிறதுக்காக அவர் முழுக்க பிரவருத்தி தருமத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு அதை நன்னா அதனுடைய பலனாக நிவர்த்தி மார்க்கத்து வா அப்படின்னு நிவர்த்தி மார்க்கத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆசங்களுடைய உபதேசம் முழுக்க போகிறார் அதனால் என்ன பண்ணார்னா இவர் புரோதி தருமத்தை நல்லா கடைபிடித்து யாகங்கள்லாம் வேல்விகள்லாம் பண்ணி இந்த வாரினார் அதாவது ஒரு ஒரு வேலை செய்யணும்னா அதுக்கு குவாலிகேஷன் வேணும் ஒரு ஃபேக்ட்ரியை வேலை செய்யணும்னா இன்ஜினியரிங் பாஸ் பண்ணணும் அதுமாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு குவாலிஃபிகேஷன் தான் அடுத்த வேலைக்கு போக முடியும் அடுத்த வேலையை பார்க்க முடியும் ஒரு டாக்டரை வந்து பார்க்கணுன்னா டாக்டர் படித்தால் டாக்டர் வேலை பார்க்க முடியும் அதை ஒன்று ஒன்றுக்கும் ஒரு குவாலிகேஷன் தான் தான் டாக்டர் வேலை பார்க்க முடியும் இன்ஜினியர் வேலை பார்க்க முடியும் ஒரு ஒரு வேலை பார்க்க முடியும் குவாலிகேஷன் சொல்கிற மாதிரி வேதாந்தத்துக்கு குவாலிகேஷன் என்னடா இருந்தால் ஒரு நிஷ்காம கருமையாவுக்கும் சொல்லலை ராஜசங்கரை வேதாந்தத்துக்கு குவாலிகேஷன் காமக்ரோத லோமங்கள்லாம் போய் வைராக்கியம் விவேகம் வருடம் தான் குவாலிகேஷன் வச்சு அதை நிவிற்த்தி மார்க்கத்தினுடைய குவாலிகேஷன் விவேகம் வைராக்கியம் சமதமாதிகள் உபரதிகள் இது போன்று நல்ல குணங்களை சம்பாதிச்சுக்கணும் அதுதான் உனக்கு வேதாந்தத்துக்கு குவாலிகேஷன் அதனால் இது வரணும் தான் என்ன ஆகும் திடீர்னு அது வச்சு விட்டுனு வேண்டான்னு விட்டால் தான் அது வராத இருக்கும் அதனால ஆயுசங்கரை என்ன பண்ணார் பிரருத்தி மார்க்கத்தை நன்னா சொல்லி சந்தியாவத்தை நல்லா பண்ணு வேதோ நித்தியமதியதான் வேதத்தை தினம் அத்தியாயம் பண்ணு எந்த வேதாந்தந்தான் கொடுத்து மோஷம் கொடுக்குன்னு சொன்னாரோ அந்த ஆயுசங்கரை வேதத்தை விடாத படி ஏன்னு சொல்கிறார் அது ஒழுங்காக பண்ணாதான் நீ ஒழுங்காக வருவே நீ வேதோ நித்தியம் அதிக தாம் ததுதம் கர்ம சுருஷ்டி தான் அது சொல்லப்பட்ட கர்மாக்கள் என்ன கடைபிடி அப்போ தான் சொர்க்கப்பட்டு கீழே போட்டு மேலே போட்டு வர முடியும் அழுத்து போவோம் உனக்கு தேனை ஈசஸ்ய விதீயதாம் அப்பச்சி தி இதுதான் ஆதிசங்க சொங்குறது பெரிய நிஷ்காம கர்ம யோகத்தோடைய ஒரு விசேஷம் நீ கர்மாக்களெல்லாம் பண்ணு அந்த பலத்தை பகவான்கிட்ட கொடுத்துரு ஏன்னா ஈசஸ்ய விதீயதாம் அபசிதி இந்த கர்மாக்கள் பண்ணக்கூடிய வர பலத்தெல்லாம் பகவானுடைய கொடுத்துருவோம் காமே மதிஸ்தெஜ தாம் கர்மாவை பண்ணாத ஆசைப்பட்டு அந்த பலம் வளர்ந்த பண்ணினா திருப்பி அந்த ஆசை வளர்ந்துகிட்டே இருக்கும் அது நிற்கவே நிற்காது அதனால காம்மே மதிஸ்தாம் பாபுக பட்சியதாம் இப்போ என்ன ஆகுன்னா நித்தியகர்மா விடாது பண்ணி பாபங்கள்லாம் போடுவோம் அது நித்தியகர்மாவுக்கு என்ன பலன்னால் பாபத்தை போக்கிறது பலன் புண்ணியம் கொடுக்குற பலன் கிடையாது பாகபத்தை போகக்கூடிக்கிற பலன் நித்தியகர்மாவுக்கு அதை விடாத பண்ணு அது என்னது நித்தியகர்மாவுக்குறது வேதம் படிக்கிறது அக்னிபோத்திரம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறது நித்திய கர்மா யாராருக்கு என்னென்ன கி கருமாக்கள் சொல்கிறக்கோ அந்த கருமாக்களை விடாத பண்ணுறது நித்திய கர்மா பிரம்மச்சாரிக்கார்பட்ட கருமா எதுவோ அதை பண்ணணும் சமுதாதாரத்தை விடாத பண்ணணும் கிரேஸ்தன் உள்ளது பண்ணணும் வான பிரசன அது பண்ணணும் சன்னியாசி கூட தர்மம் பண்ணணும் அவாவாலுக்குள்ள தர்மத்தை அவாவாக கடைபிடித்து ஒழுங்காக வந்தால் அதுவே அவனுக்கு புண்ணியத்தை கொடுத்து பாவத்தை போக்கும் பாவத்தை போக்கும் பாவம் போயிட்டாலே தன்னைத்தானாவே புண்ணிய சுவருப்பு தமக்கு கிடைக்கும் ஆக நிவிற்த்தி மார்க்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா கெடுவரை போக்குவரத்து முக்கியமானது பாவத்தை போக்கடிக்கிற பெரிய விஷயம் ஒரு விவசாயம் அண்ணா வளரணுமானா அங்கே இருக்கிற கடைகளை எடுத்தால் தான் மாதிரி இந்த ஞானமாக இருக்குது வரணும் அதுக்கு பிரதிபந்தமாக உள்ளதோ எடுக்கணும் முதல்ல பிரதிபந்தமாக உள்ளது பாபம் பாப விற்கிகள் தான் பிரதிபந்தமாக உள்ளது அதான் இடைஞ்சலாக இருக்குது அதான் நல்லதுக்கு அடைஞ்சலா இருக்குதுன்னே கெடுதல் கெடுதல் முழு தூக்கி அறிஞ்சுமானால் நல்லது தானாக வளரும் பகவானுடைய அவதாரம் என்ன எதா எதாஹி தர்மசிய கிராணிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ் ததாத்மானம் சரியா பரித்ராண சாதுனாம் விநாசாச்சி துஷ்கிருதம் என்ன பண்ணணும் நியாயமாக நல்லா வளரணும் சொல்லி வரணும் கெட்டவனே அழிப்பேற்கிறாரு கெட்டவனே அழிச்சு அதர்மக்காரனே அழிச்சு நல்லவனை தான் காப்பாற்றுங்கிறாரு ஏன் கெட்டதை அழிச்சா தான் நல்லதே வளரும் நான் நல்லதே வளர்த்துருக்கான கெட்டு இங்கே போகும் அது தானே அதுவும் வளர்ந்துட்டேன் இந்த கலையை எடுக்கலேன்னா நம்ம போடுறோம் உணவு முழுக்க களைக்கே போயணும் பயிருக்கு போகாது அந்த மாதிரி கெடுதல் அழிச்சால்தான் நல்லது வளரும் அதான் பகவானே சொல்லிட்டாருங்க வசுதேவ சுத்தம் தேவம் கம்ச சாணூரை கம்ச சாணூர் கொண்டு தான் நான் வந்திருக்கேன் தர்மத்தையும் காப்பாற்றுவேன் அதே நேரத்தில் அதர்மத்தையும் அழிப்பேன் சாதுக்களையும் காப்பாற்றுவேன் துஷ்டர்களையும் அழிப்பேன் ரெண்டு வேலையும் தான் பகவானோட வேலைங்கிற மாதிரி நம்மளுடைய ஆத்ம சாதனைக்கு என்ன பண்ணணும் கெடுதலையும் அழிக்கணும் நல்லதையும் சேர்த்து வச்சுக்கணும் பாபத்தையும் போகப்படிச்சுக்கணும் நல்ல வழிக்கு வரணும் பாபுக பரிதீயத்தான் பாவத்தை முதல்ல ஐ ஞானாக்ரினி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே அர்ஜுனன் ஞானமாய் அக்னனால அக்னினால் அக்ஞானம் காரியங்கள் பாவங்கள் கொழுத்து அப்படிங்கிறாரு அது போனாதான் ஞானம் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி கெடுதலை போக்கின்னு நல்லதை சம்பாதி அப்போ அந்த நல்லது நினைச்சு நீ கெடுதலை போக்காமே நல்லது மாற்றம் சம்பாதிச்சது என்ன அதோட கெடுதல் அதையும் சரி சரி சாப்பிட்டு போயிட்டு இருக்கும் அதனால கெடுதலை முதல் முதல் போக்கடி பாபுவுக்கு பருதீயத்தான் என்ன பகவதால் அவரோட உபதேசம் சொல்கிறார் கடைசியில் என்ன சொல்கிறார் அதபரமாக ஆத்மா ஆத்மா ஆத்மாது அனாத்மாக்குது பாருங்கிறார் இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக சொல்லிட்டு வந்து கடைசியில் அத்த பரமாத்மனா ஸ்தீயதாம் அப்படிங்கிறார் அந்த சாதகளை சொல்லும் அவர் யாருசங்கிற ஒரு இடத்துல சொல்கிறார் எப்படி சாப்பிடணும்னா விட்சை வாங்கி சாப்பிடுனார் யாருக்கே இந்த ஞானமாக விட்சை வாங்கி சாப்பிடுங்கிறார் என்ன மொத்தமாக சாப்பிட்டோம்னா அவனுக்கு வீடில் சாப்பிட்டோம்னா சாமானியாக சாப்பிட்ணா ருச்சி பார்த்து சாப்பிடும் அது நல்லா இருக்குது நல்லா இருக்குது நான் இருக்குது விட்சி சாப்பிட்டா எல்லாம் கலந்து சாப்பிடணும் ருச்சி தெரியாது எல்லா ருச்சியும் அதில் இருக்கும் ருசியை அடைக்கினா தான் வைராக்கியம் வரும் வாயை அதனால என்ன பண்ணார்னா முதல்ல விட்சூஷதம் புஜியதான் விட்சையை வாங்கி சுத் வியாதித்த சிகிச்சை தான் வியாதிக்கு என்ன பண்ணணும்னா பைசுங்கிற வியாதிக்கு என்ன பண்ணணும்னா விட்சையை சாப்பிடு ரெண்டு இடத்த சாப்பிடாதே வீட்லேயும் சாப்பிடாத பத்து இடத்துல வாய்க்கு சாப்பிட்டா ருச்சி கெட்டு போய் சாப்பிடுவேன் வாக்கு அப்போ தான் அடங்கும் வாக்கு பேச்சும் அடங்கணும் வாக்கு சாப்பாடும் அடங்கணும் ரெண்டும் அடங்கினா தான் வாக்கு சுத்தியாகும் பேச்சு எதையா பேசினோம்னா வாச்சோ விக்லாபனம் கி தது ஆத்ம சம்பந்தமாக உள்ள விஷயங்களை தவிர மற்றது பேசினாலே வாய்க்கு வரும் அரட்டை தான் வரும் வார்த்தை தான் பிரயோஜனம் இல்லைங்கிறது உபரிஷத்து வாச்சோ விக்லாபனம் கி தது என்ன ஆத்மசம்பம்லாம் பிரவருத்தி மார்க்கமாக இருக்கட்டும் என்ன விஷயமா இருக்கட்டும் லௌகியமான எதை பேசினாலும் எல்லாம் வியர்சன் தான் வாய்க்கு தான் வலி பேசணும் ஆத்மசமுதமாக பேசணும் அதே மாதிரி தான் பகவான் கீதையிலையும் தர்ம அவிருத்தோ பூதேஷு காமோஷ்மி பரதரிஷு தர்மத்துக்கு விரோதமாக எதை பண்ணால் பண்ண தர்மத்துக்கு விரோதம்லாம் எதை பண்ணாலும் தப்பு கிடையாது தர்மத்துக்கு விரோதமாக தப்பு அந்த மாதிரி பிரவிறத்தி மார்க்கத்துல இருந்தாலும் கூட தர்ம விருத்தமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையாக ஏன்னா தர்ம துரிதம் அப்படின்னா பாப்பம் வரும் பாபம் தான் பந்தவனும் கஷ்டம் சுக துக்கங்களும் ஜாஸ்தி வரும் பந்த அவர் சொல்றார் அந்த மாதிரி பகவான் ஆள் சங்கர் இன்னொரு இடத்துல அர்த்தம் அனர்த்தம் பாவை நித்யம் நாஸ்தி தத்த சுகலேஷ சத்தியம் புத்திராதவி தனபாஜாம்பீதி சர்வத்ரேஷாவிதான் இந்த பணம் படுத்துற அது என்ன பண்றதுனா அப்பாவுலே சண்டை ஊடு பண்ணிவிடுறது அர்த்தம் அதர்த்தம் பாவே நித்தியம் பணமே அனர்த்தம்னு நினச்சிக்கோ நாஸ்தித சுகலேசத்தியம் பணத்தினால சுகமா அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது ஏன் புத்திராதமி தன பாஜாமி இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனே கொருட்டு போடுறான் ஃபுல்ல ஆக பண விவகாரம் வந்ததுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போட்டி போட்டு எடுத்துகிட்டு போட இது நமக்கு அனர்த்தத்தை கொடுக்குது அர்த்தாலாம் ஆர்ஜனே துர்க்கம் ஆர்ஜிதானாச்ச ரட்சணை ஆயே துக்கம் மெய்யே துக்கம் திகர்த்தம் நீதி சாஸ்திரம் சொல்கிறது ஆக நமக்கு துன்பத்தை வர்றதுக்கு முக்கியமான காரணம் அர்த்தம் பொருளாதாரம் பணம் ஒரு பணம் மாத்திரம் இல்லை பொருளாதாரம் பொருளாதாரத்துக்கு வரைக்கும் என்ன பண்ணுறோம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் சாப்பிடணும் கொடுக்கணும்னு வரும் அதில் எனக்கு இல்லை உனக்கு இல்லைன்னு பாகப்பெரியணும் ஆட்சி எல்லாம் வந்து சேரும் கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் அதனால் நிவர்த்தி மார்க்கும் வரவனுக்கு இந்த அர்த்தத்தில் அவ்வளோ ஈடுபாடு பொருளாதாரத்தில் ஈடுபாடு கூடாது பிரவர்த்தி மார்க்குலன்னு வரணும் வந்தால் தான் சம்சாரம் ஓணும் வாழ்க்கை ஓணும் அப்போ தான் பாபோக பரிதியை தான் நிவர்த்தி மார்க்கும் ரெண்டே காரணங்கள் சொல்கிறார் முதல்ல பிரவர்த்தியை பண்ணு அப்புறம் அந்த பிரவர்த்தியை விட்டுட்டு நிவர்த்தி ஒழிக்கு வா என்று அதுசங்களுடைய உதேசம் முழுக்க அப்படி தான் தான் அந்த அபரோஷான் கூட பிரவர்த்தி மார்க்க அதிகமாக சொல்கிறதுக்கான நிவர்த்தி மார்க்க அதிகமாக சொல்லி வைராக்கியம் முக்கியமானது வைராக்கியம் இல்லைன்னா எத்தனை பண்ணி பிரயோஜனம் இல்லை திடீர் ஒரு நாளைக்கு பிடிச்சி முளைச்சிக்கும் நான் அதை பார்க்குறேன் இதை தோண்டு போகணும் அதனால் எல்லா அசிலையும் ஒரு மனசுக்கு வேண்டாங்கிற வெறுப்பு வரணும் வெறுப்புனால் எல்லாத்தையும் துவேஷமோ கோபமோ தாகமோ வந்து அந்த வெறுப்பு இல்லை எப்படி நான் செத்து முன்னாடி சொன்னேன்னோ சுகர் காரணக்கு தவிர சக்கரையை வச்சால் பிடிக்காது ஸ்வீட்டை வச்சா சாப்பிட மாட்டாங்கன்னா அந்தமாரி வெயிடாக்கி வேணுமே தவிர வெயிலாக்கின்னு ஒன்று எனக்கு வேண்டாம் நீ வேண்டா நீ வேண்டாம் போரட்டி கிரட்டி அடிச்சு கடிச்சு வரட்டி அந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு ஒன்றுமே வேண்டாம் போக நான் வீட்டை வீட்டு நான் போகிறேங்க அந்த மாதிரி வெயிலாக்கி நான் இருக்கிறதுல அமைதியாக இருந்து எதையும் தொடாமல் சாப்பிடாமல் அப்படி தாமிரலை தண்ணி போல் இருந்துட்டே இல்லாமல் இருக்கிறது இருக்க அது வைராக்கியம் அது ரொம்ப சிரமம் அதனால்தான் வைராக்கியத்தை கடுமையாக சொல்லுற வைராக்கியம் இருந்தால் தான் முதல் சாதனமே வரும் இல்லைன்னா வராது நிவர்த்தி மார்க்குதுங்கிறார் அந்த மாதிரி பிரவிறத்தி மார்க்கறதுக்கு இதெல்லாம் வேடும் காமம் குரோதம் லோபம் துவேஷம் மதம் அகம் அங்காரம் எத்தனையும் இருந்தால்தான் பிரவிற்த்தி வரும் நிவித்து மார்க்கிறதுக்கு இதெல்லாம் விடுறது அதுதான் நிவிற்த்தி காபத்தை விடுறது கோபத்தை விடுறது துவேஷத்தை விடுறது அகங்காரத்தை விடுறது விடுறதெல்லாம் நிவர்த்தி வச்சுக்கிறதெல்லாம் பிரவருத்தி பிரவர்த்திக்கெல்லாம் பலன் சுகதுக்கங்கள் நிவர்த்திக்கெல்லாம் பலன் ஞானம் சாந்தி அமைதி அவ்வளோதான் அந்த மாரி ரெண்டையும் சேர்த்து ஆதிசங்கரர் பிரவருத்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம் ரெண்டாக சொல்லி பிரவருத்தி மார்க்க உள்ளவெல்லாம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அதிலேருந்து வைராக்கியம் அடைஞ்சி மனசுக்கு இதெல்லாம் வேண்டாம் தோணி நிவிற்த்தி மார்க்கம் வரவருக்கானே அவன் தான் உத்தமோத்தமன் என்பதாக ஆரம்பிச்சு அபலோஷான்பகுதியில வைராகியம் தான் முக்கியமானது என்பத பிரம்மாதி ஸ்தாவராந்தேஷு வைராகியம் விசேஷன் எதைவ காக்கவிஷ்டாயாம் வைராகியம் தந்தி நிர்மலம் அவர் உதாரணம் சொல்றது காக்கையினுடைய மலத்தை பார்த்தா எப்படி நம்ம கண்டு மூடிப்போமோ அதெல்லாம் பார்க்க மாட்டோமோ அதுபோல உலகத்திற்கு பிரம்மாதிஸ்தாவம் பிரம்மலோகத்துலேயும் ஆரம்பித்து சாமான்யமாக செடி கொடி வரைக்கும் எத்தனை பொருளாக இருந்தாலும் அத்தனை மேலேயும் நமக்கு வெறுப்பு வரணும் அது வேண்டாம் தேவையில்லை நமக்குங்கிற எண்ணெய் வரணும் அது எது போலன்னா காக்கா அவருடைய எப்படி கண்ணை முடியுமோ சரியாகலான்னு தோன்றுறதோ அது போய் உதாரணம் சொல்கிறேன் இருக்கிறது மோசமானது அது ஏன்னா வேண்டாம்னா கூட தலையில் போட்டு போடும் அது பாட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணணும் அதனால் ரொம்ப அச அசக்கியமாக ரொம்ப மோசமாக வருது அது அதை சொல்லி அது உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தேவிலேருந்து ஆரம்பித்தா அதுலேருந்து ஸ்தாபனம் ஜங்கம் வரைக்கும் செழி ஒடி வரைக்கும் எதிருந்தாலும் எல்லாமே நமக்கு சுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடியது இதில் இருந்தால் நமக்கு என்றைக்கு ஒரு மோட்சம் வரத முடியாது அப்படின்னு சொல்லி அசவர்ஜம் அசோப்பிய பரந்துருஷ்டுவா நிவர்த்தது ஞான மார்க்கு முழுக்க ஆசை நிறையா இருக்கும் நிவர்த்தி மார்க்கில் என்ன ஆகுன்னா ஆசை கொஞ்சம் லேஷாக இருக்கும் ஆனால் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசையாக அதனால தான் அதுக்கு என்ன பேர் வச்சா மும்முட்சுன்னு பேர் வச்சா மோட்சத்தை அடையணும் விடுதலை அடையணும் ஒரு ஆசை தானே அதுவும் நிவிற்த்தி மார்க்கத்துக்கு வருணக்கூட ஒரு ஆசை தானே அந்த ஆசை வந்து தவறான ஆசை இல்லை ஆசை உண்டும் அது தவறான ஆசை இல்லை பிரவிறி மார்க்கத்துடைய ஆசை இன்னும் மேலே மேலே கொண்டு தள்ளும் நிவிற்த்தி மார்க்கத்து ஆசை முமுட்சு மோக்தும் இட்சா முமூட்சா விடுதலை அடையணும் விருப்பம் ஒரு ஆசை அதுதான் வரணும் அதை தான் ஆயுதங்க வேற வியாச சொல்கிறார் அசாதும் பிரம்ம ஜிக்யாசா பிரம்மத்தை பற்றி அறியத்துக்கு விரும்பு அங்கே என்ன சொல்கிறார் ஆசைப்படு பிர ஆசைப்படு ஆசை எது இல்லை பிரவிற்த்தி மார்க்கில்லை நிவிற்த்தி மார்க்கத்தில் வர்றதுக்கு ஆசை வந்து பந்தப்படுத்தாது பிரவிற்த்தி மார்க்கிற ஆசை வந்து பந்தப்படுத்தும் தர்ம அவிருத்தோ பூதேஷு தர்மத்து விருத்தம் இல்லாத எந்த ஒரு காரியம் இருக்கோ அது எப்படி பந்தப்படுத்தாதுன்னு பகவான் கீதையில் சொல்கிறோம் அது போல எப்படி அந்த விரையே அப்படியே போட்டால் வெதை உழைக்கும் வறுத்துட்டு போட்டால் எப்படி உளைக்காதுன்னு சொல்லுவாலோ அதுபோல் ஃபேன் சுற்றுறது காற்று வர்றது கையை வச்சா ஷாக்கடிக்கும் ஆஃப் பண்ணுறப்பட கொஞ்ச நேரம் சுற்றுவோம் அப்போ கை வச்சா ஷாக் அடிக்காது அந்த மாதிரி நிவிற்த்தி மார்க்கெட்டில் நம்ம வந்துட்டோமானால் அதில் உள்ள பிரவர்த்தி இருக்க அது கெடுதலாக்காது ஆனால் பிரவர்த்தி மார்க்கட்டில் இருக்கிற துன்பத்தை கொடுக்க கொடுக்கும் அதனால பிரவிறத்தி மார்க்கட்ட உள்ள காரியங்களும் நிவிற்த்தி மார்க்குற காரியங்களுக்கு வித்தியாசம் உண்டு இங்கே என்ன நிவிற்த்தி பார்க்குற காரியங்கள் ஒன்று வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி காரியங்கள் அதனால் கர்மாவோ ரிச்சுவலோ ஒன்று வராது அதனுடைய ரியாக்ஷன் பலங்களும் ஒன்று வராது பிரவர்த்தி மார்க்க போகும்போது ஒன்று ஒன்று ஒரு நிமிஷம் பலம் கொடுக்குதாகவே இருக்குது அதனால் பலம் வந்துகிட்டே இருக்கும் பலம் வர வர அவருடைய சுக்குதங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் சிந்தனைகள் வரும் திருப்பி திருப்பி போயிட்டே இருக்கும் அதனால தான் பிரவர்த்தி மார்க்குன்னு நிவர்த்தி மார்க்குன்னு வித்தியாசம் சொல்லும்போது பிரம்மாதிஸ்தாவரந்தேஷு உலகத்தில் எத்தனை வஸ்து எந்த பொருளை பார்த்தாலும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம் தைத்தியப்பட்டு சொல்கிறது மனுஷனை காட்டணும் தேவதைகள் அதிக ஆனந்தம் தேவதைகளை காட்டணும் அசரம் அப்சரசுக்கு அதிக ஆனந்தம் ஆனந்தம் ஒரு ஒரு சதகுணம் சதகுணம் நூறு குணம் நூறு குணம் ஆனந்தம் மேலே என்ன ஆச்சு எல்லா ஆனந்தமும் அதித்தியம் பிற எந்த ஆனந்தம் நித்தியமானது தேவதைகள் ஆனந்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நினைச்சு கேது பண்ணுறோம் எந்த ஆனந்தம் கடைசியாக வரக்கூடியது பிரம்மா ஆனந்தம் தான் கடைசியாக வரக்கூடியது அந்த பிரம்மானந்தம் எங்கே இருக்க எங்கேயோ பிரம்மா போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை திரட்சசி நிஜஹயஸ்தம் தேவம் நம்முடைய ஹிரயத்துக்குள்ளே இந்த ஆத்மா இருக்குது அதை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடித்துக்கு என்ன அர்த்தம் இது வரைக்கும் பிரவருத்தி இருக்கோ கண்ணு காது மூக்கெல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும் எப்போ பிரவர்த்தி இல்லாமல் போச்சோ காதுக்கு வேலை கிடையாது உள் பக்கமாக பார்க்கும் உள் பக்கமாக பார்க்க பார்க்க என்ன தெரியும் உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மாவும் நமக்கு தெரியும் ஆக பிரவருத்தி மார்க்கம் வழியில் பொருளை காமிக்கும் நிவர்த்தி மார்க்க மாது கண்ணு காலத்தில் உள்மார்க்கத்தை காமிக்கும் உள்ளாக பார்க்க பார்க்க பார்க்க என்ன ஆகும் உள்ளுக்குள்ள ஜோதிஸ்வரூபம் இருக்குது அது தெரியும் அந்த ஜோதி ஸ்வரூபம் தெரியறதுக்காக உள் பார்க்கணும் அது தடையாக இருக்குது என்ன மனசில் இருக்க இருக்க தோஷத்துலேருந்து அத்தனையும் இருக்குது இந்த புத்தி தோஷம் மனோதோஷம் இதெல்லாம் போயிடுத்துனால் உள் பக்கமாக பார்த்து பார்த்து பார்த்து அந்த தோஷம் விலகினாலே சொத்தகா ஆத்ம பிரகாஷம் இருந்துகிட்டு இருக்கு அதனால் இப்போ இத்தனை நிவிற்த்தி மார்க்கத்துடைய என்ன தோஷத்தை வளர்க்குறது தான் நிவிற்த்தி தோஷத்தை நிவிற்த்தி மார்க்குடைய பலனை தவிர ஞானத்தை கொடுக்கவும் கிடையாது ஞானோபதேசம் குரு சொல்லியிருந்தாலும் அதை ஜம வந்தாலும் அந்த ஞான மார்க்கத்துக்கு ஜெமத்தை பண்ணிட்டு வந்தாலும் ஞானம் சொத்தகா எப்படி கிடைக்கிறதுன்னா இது சொல்ல சொல்ல சொல்ல கடுதல் தான் வலகி வளை தானாக போடும் ராம் ராம் ராம் ராம் சொல்லிட்டே தான் என்ன ஆகும் ராமமிழ அந்த போல ஞானம் ஞானம் ஆத்மா ஆத்மா சொல்லிட்டே இருக்க என்ன ஆறுது மற்றதெல்லாம் விலகிப்போம் ஆத்மா என்னாச்சு சொத்தகா எப்போதும் இயற்கையாகவே இருந்திருக்க இடத்துல இருக்குது அந்த சுரபம் தன்னைத்தானா தெரியும் அதை மறைச்சுன்னு இருக்கிறது எடுக்கிறது தான் நிவர்த்தி முக்கியமான பலன் ஆஹ் நிவர்த்தி காரியம் பண்ண பண்ண உபாசனை பண்ண பண்ண ஜெபம் பண்ண பண்ண தியானம் பண்ண பண்ண ஆத்மா தான் ஆத்மாவை தானே வேறு வசூ இல்லையு நினைக்க நினைக்க என்ன ஆகிறது கெடுதல்லாம் போடும் பிரதிபந்தங்கள்லாம் போயிடும் அக்ஞானங்கள்லாம் போயிடும் ஞானம் அக்ஞானம் ஞானம் தான் நிற்கும் அக்ஞானம் போயிடும் ஞானம் அக்யானம் ஒரே இடத்துல நிற்காது ரெண்டுக்கும் பரஸ்பர விரோதம் தம பிரகாஷ் விருத்த ஸ்வபாவோகம் இருட்டும் ஒளிச்சம் ஒன்றா மாதிரி ஒரே இடத்துல இருக்காத மாதிரி ஞானம் அக்யானம் ஒரே இடத்துல இருக்காது எப்போ அக்ஞானம் அழியிறதோ தன்னைத்தானே ஞானம் வரும் அதனால் ஜானத்துக்கு முயற்சி பண்ணுறது காரணம் அஜ்யானம் போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அஜ்ஞான காரியம் என்ன காமம் குரோதம் லோமோ ஓகோ அதெல்லாம் போக போக என்னாகும் தன்னைத்தானா வைராகியம் வரும் வைராகியம் அதெல்லாம் தானே தானாக போடும் இந்த மாதிரி வைராகியாவது நல்ல குணங்களை சம்பாதிக்க சம்பாதிக்க தீயதெல்லாம் கெட்டதெல்லாம் போக போக போக சொத்தகா இயற்கையாக உள்ள ஆத்மஸ்வரூபத்தை நம்ம ஹயத்துலேயே ஆத்ம ஜியானத்தை பார்க்குறதுக்கோ ஆத்மோபதேசத்துக்கோ உபதேசம் குருனுடைய அனுகூலம் இருந்தாலும் அது என்ன பண்ணுறது அது நிறுக்கின்னு நினைவுபடுத்துறது குரு உபதேசம் அதை அணுவிக்கிறது என்ன பண்ணுறோம் கெடுதல் எல்லாம் எடுத்துட்றோம் கெடுதல் எடுக்க எடுக்க எடுக்க எடுக்க தன்னை தானாகவே குளிர் காலத்தில் வடநாட்டுக்கு போனால் ஒரு பத்து ஷர்ட்டை போட்டுருப்பான் உள்ளுக்குள்ள ஒரு பன்னியன் அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டர் அதுக்கு வேலை ஸ்வெட்டர் பத்து ஷர்ட்டை போட்டுருவோம் ஒன்று ஒன்றா கேட்டால் தான் உடம்பே பார்க்க முடியும் அவருக்கு அத்தனை ஸ்வர்ட்டை போட்டுருப்பாங்களாம் உழு பெரிய முண்டாசி கட்டிருப்போம் அதை தான் தலையே தெரியும் அதுபோல் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கணுன்னா ஒன்று ஒன்றா எடுக்கணும் இந்த தேகம் இல்லை இந்த புத்தி இல்லை இந்த மனசு இல்லை இது இல்லைன்னு ஒன்று எடுக்க எடுக்க எடுக்க இது இல்லை இல்லை சொன்னாலே கடைசியில் இந்த மீன் நிற்கும் இருக்க இடத்துல வீட்டுமே போகாது அதைத்தான் சொல்லும்போது போது அம்மி மிதிக்கிறது அறுந்ததி பார்க்கறதுன்னு உண்டு இந்த அம்மி மிதிக்கிறது சப்தபதியும் முக்கியமானது கல்யாணத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா வளக்க வச்ச ஒரு பாடு அருந்ததி நஷ்டத்தை காமிப்பாளாம் வசிஷ்டரோட கூட எப்போதும் அருந்ததி கூட இருப்பார் அந்த அருந்ததி நஷ்டத்தான் ரொம்ப சின்னதாக இருக்குமா அதுக்காக சொல்லுவான் அதோ பார் அதோ பார்த்து தெரியலையே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை பாருவா அதை பார்த்து பார்த்து அப்புறம் அதை இல்லை அதை சொல்லிட்டு முடிப்பான் முடிச்சாச்சுன்னா என்னாச்சுன்னா கடைசியில் ஸ்தூலமான உண்டு தெரிசா உண்டு எல்லாம் அது காமிச்சு காமிச்சு இது இல்லையுன்னு சொன்ன ஒரு பாடு சூக்மம் ரொம்ப இருக்கா இதுதான்னா ஆ இதான் பார்க்கலாம் ஆக நிவர்த்திக்கு என்ன அர்த்தம் அந்த அருததி நட்சத்திரம் எப்படி பார்க்குறாமோ ஸ்தூலத்தை சூஷ்மத்தை அதுக்கு ஸ்தூலமாக உள்ளதான் காமித்து அப்புறம் எப்படி நிவர்த்தி பண்ணுறோமோ அதுபோல் ஸ்தூலமாக உள்ள உலகத்தெல்லாம் காமித்து புத்தியெல்லாம் காமிச்சு மனசெல்லாம் காமிச்சு ஸ்தூலமாக உள்ளதெல்லாம் காமிச்சு அப்புறம் இதெல்லாம் இல்லை இல்லை இல்லை சொல்லி சொல்லி கடைசியில் மூணு மயங்க உட்காந்துக்கணும் அங்கே தான் அது வந்து ஞானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பழங்காலத்தில் கதை சொல்லுவாள் எல்லாருக்கும் சுலபமான கதைகள்லாம் வேதாந்த கதைலாம் சொல்லுவாள் பத்து பேர் சேர்ந்து ஆற்று கடந்து போனாங்கலாம் ஜலத்தை கடந்து பத்து பேர் ஆற்று கடந்து ஜலத்தை கடந்து போனாங்கலாம் அக்கறை போனவுடனே அவன் மறந்துவிட்டு பாக்கி பேராக எண்ணின்னாண்ணான் ஒம்பது பேர் தான் இருந்தான அவன் ஒம்பது பேர் இருக்கான உடனே அழக பத்து பேர் வேணுமே தண்ணீர் ஒத்த போட்டவனே அழகாக ஆரம்பிச்சுட்டாண்ணா இதை பார்த்தான் ஒருத்தன் வழிபோக்கன் ஏற்றுக்காடலாம் என்ன பத்து பேர் வந்து ஒம்பது பேர் இருக்காண்ணா அவன் அப்படியே எண்ணி பார்த்தான் பத்து பேருக்கு தெரிஞ்சு சரி வள வேலை பண்ணோம் அப்படின்னு நினச்சான் ஒரு கையில் குச்சியை வச்சுருந்தான் ஒன்று ரெண்டு நம்பர் சொல்கிறேன் சரி சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நானும் பத்தாம் நம்பர் வந்தது பத்தாம் நம்பர் சொன்னானா இப்போ எங்கே வந்து பத்தாம் நம்பர் பத்தாம் நம்பர் தன்னைத்தானே விட்டுட்டு நின்றதுனால ஒம்பது பேர் வந்து தவிர தன்னைத்தானே நினச்சிருந்தானே வராது அதுபோல் ஆத்மா வெளியே வந்து எங்கேயும் இல்லை தங்கிட்டு தான் இருக்குங்கிறது அந்த காலத்தில் வேதாந்த கதை சொல்லுவாள் அந்த கதையெல்லாம் சொல்லி தண்ணியை தாண்டி பத்து பேர் போனால் தன்னை மறந்துட்டு போனால் அதனால் வந்தது தன்னை நினைச்சுருந்தானே வராதுன்னு அது மாதிரி அவாவா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்க ஆரம்பித்தாக்கவே வெளியில் இருக்கிறது கிடையாது பத்தாம் நம்பர் இங்கே தான் இருக்கு அவங்கள விட்டதுனால பத்தாம் நம்ம இருக்கு வெளில வந்த மாதிரி நினைச்சிக்கிறான் அந்த மாதிரி ஆத்மாதிரி எங்கே இருக்கு வெளியில வஸ்துவாக வர்றது எப்போதும் உள்ள ஒரு வஸ்து நித்தியமான ஒரு வஸ்து அந்த நித்தியமான வஸ்துவை மறைக்கிறது அறியாமை எப்படி இந்த ஒம்பது பேரும் அற ஆரம்பிச்சாங்களோ பத்து பேரும் தன்னை மறந்துவிட்டோம் விட்டதுனால ஒம்பது பேர் அற ஆரம்பிச்சாங்களோ அதுபோல இருக்கும் அறிவு நின்னால் பாக்கி சரியாக படும் அறிவு காரணம் என்ன கர்மாக்கள் கர்மா காரணம் என்ன அக்ஞானம் அக்ஞானத்தினால இவ்வளோ வேலை போச்சு இதை வச்சிக்கிட்டு ஆதி சங்கரம் அஜ்யானம் போகிறதுக்கு அடிப்படையானது காமம் குரோதம் லோபோ மோகோ இதுலேருந்து போய் வைராக்கியம் வரணும் வைராக்கியம் வந்தால்தான் நமக்கு அக்யானம் போகும்ங்கிறத ப்ருமாதிஸ்தாவராந்தேஷு வைராக்கியம் விசேஷனும் எதைவ காகவிஷ்டாயாம் வைராக்கியம் தட்டி நிர்மலம் மலம்னா தோஷம் உள்ளதுன்னு அர்த்தம் நிர்மலம்னால் தோஷம் உள்ளாது அந்த வைராகியத்திலேயே நமக்கு தோஷம் இருக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணுறோம் சில பேர் வைராகியன்னாலே ஆ வேண்டையே வாழ்ண்டான்னு சொல்லி ஒதுக்கிறோம் அப்புறம் அதை கண்டாலே துவேஷம் வருது அப்போ அது வைராக்கியம் இல்லை அது துவேஷம் துவேஷம் இல்லாத எண்ணத்தோடு கூட நமக்கு அது பந்தத்தை கொடுக்கும் அதனால் தேவையில்லையுன்னு விடணும் அப்படினு தான் நிர்மலமான வைராக்கியம் அதுதான் நிர்மலம்னு போட்டார் வைராகியத்தை போடும்போது சில பேர் பேசவே மாட்டேன் அப்படின்னு விடுவான் வைராக்கியமாக இருக்கேன் நான் பேசுறதே இல்லை ஒத்தன சத்துருகமாக பேசுகிறதே அந்த வைராக்கியம் வைராக்கியம் இல்லை நான் சாப்பிட்றதில்லை இந்த இந்த கரிகாயை இந்த சாப்பாட்டை இந்த ஸ்வீட்டை அதுக்கிட்ட வைராக்கியம் இருக்குது அந்த வைராக்கியம் அவர் நினைக்கல அவர் நிர்மலம் வைராக்கியம் எந்தவித கல்மஷமும் எந்தவித தோஷமும் எந்த பாகுபண்ணும் இல்லாமல் காமக்ரோதங்களை விடுறது அதுதான் நிஜமான வைராக்கியங்கிறதுனால நிர்மலங்கிற பதத்தை போட்டு அது மூலமாக ப்மாதிஸாவராந்தேஷு வைராக்கியம் விஷயேஸ்வரும் எதைவ காக்கவிஷ்டாம் வைராக்கியம் தது நிர்மலம் நித்தியம் ஆத்மஸ்வரூபம் கி திருஷ்யம் தத் விபரீதகம் ஏவம் யோ நிச்சய சமய் விவேகையோ வஸ்துநகா பல புஸ்தங்கள் ஆதிசங்கர் வந்து விவேகத்தை சொல்லி அப்புறம் வைராக்கியத்தை சொல்லியிருக்கேன் விவேகம் வந்தால் தான் வைராக்கியம் வரும்னு சில புத்தகங்களில் வைராக்கியம் வந்தால் தான் விவேகமே வரும்னு சொல்லியிருக்காரு இந்த நட்டுக்கு வித்தியாசம் இருக்குது பொதுவாக சொல்லும்போது விவேகம் வைராகியம் சமசமாதி ஆறு குணங்கள் மூணு நாலு சொல்லுவாள் அதுதான் வழிமுறை ஆதிசங்கரத்தில் சில புஸ்தகங்கள் என்ன பண்ணிருக்காரு விவேகத்தை சொல்லியே அப்புறம் வைராகியம் வந்திருக்கு இங்கே என்ன புஸ்தம் பட்டிருக்காருன்னா முதல்ல வைராக சொல்லி அப்புறந்தான் விவேகம் சொல்லியிருக்கார் காரணம் என்னென்னா வைராகியம் வந்துட்டுனா தன் விவேகம் வந்துடும் எனக்கு ஒன்று வேண்டான்னு சொல்லி போயிட்டாருனால பொருள்கள்லாம் கொண்டு தேவையில்ல அதில் வீராக வந்துவிடுச்சனால அது சுக்கு கொடுக்கக்கூடியது அதனால தேவையில்ல வந்துட்டனால அப்போ ஆத்மா இது அனாத்மா இது டைவர்ஷன் விசாரிக்கு தோணும் இவன் ஆத்மா இது அனாத்மா முதல்ல விசாரித்தால் கூட வைராக்கியம் வராத வரைக்கும் அந்த விசாரணை பிரயோஜனப்படாது ஆகினாலும் ஆசங்கர் என்ன பண்ணார் இந்த புஸ்தகம் வரைக்கும் வைராக்கியம் வந்த ஒரு பாடு ஆத்மா இது அனாத்மா இதுன்னு விசாரித்தா நல்லாயிருக்கும்ங்கிறத வச்சிக்கிண்டு வைராக்கியத்தை முதல்ல சொல்லி விவேகத்தை அப்புறம் பொதுவான புஸ்தகங்கள் எல்லாத்துலேயும் என்ன சொல்லிருக்காருனா விவேக வைராகியா சமதாசம்னா சொல்லுவார் நாலு குவாலிஃபேஷன் இந்த வேதாந்தம் படிக்கிறது விவேகம் இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் சமதமம் போன்ற ஆறு குணங்கள் இருக்கணும் மோஷத்தில் விருப்பம் இருக்கணும் இந்த நாலும் இருந்ததுனால்தான் இந்த வேதாந்தத்தினோட வழிய முடியும் வேதாந்தம் படிக்க வரலாங்கிறார் அதனால் வேதாந்தம் படிக்கிறது சுலமாக இருக்குது ஆத்மஸ்வரூபம் சுலமாக இருக்குதுன்னு வந்துட முடியாது இந்த குணங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்காது சம்பாதிச்சால்தான் இந்த வேதானத்தை தவறோடு இருக்கிறேன் இந்த குணங்கள்ல ஒன்று குறைஞ்சாலும் வர முடியாது அப்படின்னு அரசுங்க தீர்மானமாக இருக்கு அப்படிப்பட்ட விவேகம் வைராக்கியம் சமதமா சணம் மோட்சம் மோட்சம்னா மோட்சத்தை அடையணும்னு விருப்பம் உள்ளவனுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு குவாலிகேஷன் இந்தமாரி அவருடைய முதல்ல அபரோட்சானுபூதி பரோட்சம்னா வெளியில் தெரியக்கூடியதுலாம் கண்ணால் வெளியில் பார்க்கக்கூடதுலாம் பரோட்சம் அப்பரோட்சம்னா உள்பக்கமாக பார்க்குறதெல்லாம் பிரத்யட்சம் ஆக்குறதுனா பிரத்யாட்சம் அபரோஷம் வேறு அது அனுபூதி ரூபமாக வருது தான் அபரோட்ச பேச்சோடு இல்லாமல் அனுபவ ரூபமாக எதுவும் வரணும் அந்த அனுபவ ரூபமாக வந்தால்தான் அந்த அனுபூதியாக நிலையாக நிற்கக்கூடியது என்ற அர்த்தத்தோடு அபரோட்ச அனுபூதினு புஸ்தகத்தை ஆரம்பித்து அதில் வைராக்கியம் வரணுங்கிறதையும் விவேகம் வரணுங்கிறதையும் சொல்லி வைராக்கியம் வந்து விடுத்தால் விவேகம் வருது எதுவும் வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டோன்னா அப்போ என்ன பண்ணணும்னா ஆத்மா தான் நித்தியமாக இருந்ததுன்னு துரிஞ்சுக்க சுலமாக இருந்தால் அதை வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை முதல்ல சொல்லி அப்புறம் விவேகம் சொல்கிறார் இப்படி பகவத்பாதால் பிரகடன கிரந்தங்கள் சொல்லக்கூடிய நூல்களை எழுதி பாஷ்யங்கள் என்ன சொல்லியிருப்பாரோ பிரம்மசூத்திர பாஷ்யத்துலேயும் கீதா பாஷியத்துலேயும் ஊருஷத் பாஷ்யத்துலேயும் அதை எளிய நடையில் சொல்கிறதுக்கு பிரகட கிரந்தங்கள் எடுத்துட்டார் மூணு திசம் எழுதினார் ஒன்று ஸ்ரோத்திர ஒன்று பிரகட கிரந்தங்கள் ஒன்று பாஷ்ய கிரந்தங்கள் பாஷ்ய கிரந்தங்கள் வந்து ரொம்ப உயர்ந்த நிலை வித்வான்களுக்கு சொல்லக்கூடியது வேதவியாசர் எழுதிய வியாசசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினார் அதுக்கு பிரம்மசூத்திர பாஷன் பேர் அடுத்ததாக பகவான் பகவத்கீதை சொல்கிறதுக்கு அர்த்தம் எழுதினார் பகவத்கீதா பாஷன் பேர் பத்து உபரிஷத்துகளுக்கும் பாஷ்யம் எழுதினார் அதுக்கு தசோபனிஷத் பேர் ஆனால் அந்த பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் என்ன வருன்னா வேதவியாசர் உபரிஷத்து வரக்கூடிய வேதாந்தத்துடைய வாக்கியங்களை எடுத்து சின்ன சின்னதாக ஒரு கொடுத்தார் சின்ன சின்ன வரியாக கொடுத்தார் அந்த வரியில் என்ன இருக்குன்னா அதுக்கு தகுந்த வேதாந்த வாக்கியம் இருக்கும் நேரடியாக வேதாந்த வாக்கியம் சொல்லாமல் அதிலே இந்த எடுத்து பார்க்க சொல்லி சொன்னார் அதனால் நம்ம பார்க்கணும் என்ன ஆகுன்னா என்ன உபரிஷத் வாக்கியம் இருக்கோ அதனுடைய கருத்தை தான் வேதவியாசம் சொன்னார் ஆனால் பிரம்மசூத்திர பாஷையில் என்ன அர்த்தம்னா வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களுடைய அர்த்தத்தை தெளிவுபடுத்துறது தான் பிரம்மசூத்திர பாஷ்யம் அதே தவிர தனியாகவும் விசேஷமாகவும் விளக்கமாகவும் வேதாந்த பாஷ் இந்த உபரிஷத் பாஷத்துக்கு அர்த்தம் அடி இருக்கார் உபனிஷத்து வாக்கியத்தை எடுத்துகிட்டு தான் பிரம்மசூத்திர வாக்கியத்தையே தயார் பண்ணியிருக்கார் வேதவியாசர் அதுக்கு தான் பாஷ்யம் எழுதினார் இருந்தபோனும் கூட உபரிஷத்துக்கும் நேரடியாகவும் அரசு பாஷம் இருக்கார் ஏன்னா ஒரு வரி ரெண்டு வரி கா எடுத்துக்கிட்டு முன்னே பண்ணலாம் யோஜனை பண்ணி எழுதுன்னு சொல்லி சூச்சனா சூத்திரம் தெரிவிக்கிறது உபரிஷத்தில் எந்த வரியில் இந்த அரசு தெரிவிக்கிறது என்ன இருக்கோ அது பிரம்மசூத்திரம் இங்கே என்ன பண்ணார்னா பிரம்மசூத்திர பாஷத்தை முழுக்கவே வழக்கமாக ஒரு ஒரு வரிக்குமே ஒரு ஒரு பதத்துக்கும் அரசு அதை சமுதாயப்படுத்துகிறார் ஆ மூணு பேருக்கு என்ன அபிப்பிராயம் வேதவியாசராகட்டும் பகவத்கீதையாகட்டும் உபரிஷத்துக்கு மூணு பேருக்கும் ஒரே அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம் பிரம்மோ ஆத்மாவோடு தான் நிஜமானது பாக்கி எல்லாம் நிஜமானது என்று சொல்ல வந்தது அதுக்கு கதை கதையாக விஷயங்களை சொல்லி தெளிவுபடுத்துறது உபரிஷத்து அதை சூட்சமாக தெரிவிக்கிறது பிரம்ம சூத்திரம் அதுக்கு கரெக்டான நிஜமான சரியான அர்த்தம் என்னங்கிறத அது சங்கர் பாஷத்தில் எழுதுறாரு பகவான் இதே கருத்தை தான் சொன்னார் அவர் ஸ்லோக ரூபமாக பத்தரூபமாக வேதவியாசர் பண்ணினார் வார்த்தையாக பதினஞ்சு நிமிஷத்தில் சொல்லிட்டார் அர்ஜுனனுக்கு அதே ஸ்லோக ரூபமாக எழுதி வேதவியாசர் பயிரிட்ட அத்தியாயமாக ஆக்கி இதே கருத்தை தான் சொல்லி துக்கப்படாதே துக்கப்படாதே துக்கப்படாதே நஷோ வச்சான் நண்பர் முதல்ல கிருஷ்ணமாவனுடைய உபதேசமே அசோச்சா நண்பர் சோசத்தோம் அழவேண்டும் நீ அழறியே அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன் அர்ஜுன பாச்சு கடைசியார் சொல்கிறார் மா சுச்சா சர்வ தர்மான் துவரித்திய மாமேக்கம் சரணம் வருது அகந்துவா சர்வபா பெ மோஷ இஷ்யா மா சுச்சா துக்கப்படாதே அழாத அதனால் கீதையினுடைய தாற்பயம் என்னன்னா ஞானானந்தமாக சச்சிதானந்தமானது அழறது கிடையாது அழறது அழறது காரணம் அவ்வளோ அஜானம் மூணு மூலுக்கும் ஒரே கருத்தை ஆதிசங்கர் பாஷியத்தில் பார்த்தோமானால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் கீதா பாஷத்தில் உபதிஷத் பாஷிலையும் மூணு ஒரே கருத்துருக்கும் வித்தியாசம் வந்து நிறைய வார்த்தைகள் மாறுவது விஷயம் மாறாது மூணு விஷயத்துலையும் மூணுலேயும் வார்த்தைகள் மாறுவது விஷயம் மாறாது அப்படி அந்த மூணு விஷயத்துலேயும் மூணு புத்தகத்தில் எழுதுகிற விஷயத்த படிக்க வேண்டிய வராத்தோடு சாமானியர்கள் புரியாங்கிறதுனால பிரகண சொல்லி விவேக சுடாமணி சாஸ்திரி பிரபோத சுதாகரம் பல நூல்களை எழுதினார் அப்படிப்பட்ட எழுதி நூலில் ஒன்று அப்ரோஷானுபூதினா பிரத்யட்சமா நீ பார்க்கக்கூடிய எதுவும் அதுதான் ஆனந்தம் அப்புறம் சொன்னால் அர்த்தம் பரம்னா வெளியில் பார்க்கறது அப்புறம்னா உள்ளுக்குள்ள பார்க்குறது உள்ளுக்குன்னா கண்ணாளுக்கு கை நேரம் பார்க்கறதுன்னு அர்த்தம் ஹிரயத்தில் இருக்கிறத பார்க்குறது அர்த்தம் அப்புறம் வச்சுன்னா இருக்கிறத அர்த்தம் இல்லாத பார்க்குறது இல்லை உலகத்தை பார்க்குறது இல்லாத பார்க்குறோம் இங்கே ஹிரதயத்தில் இருக்கிறது இருக்கிறத எப்போது நித்தியமாக இல்லாத பார்க்குறது அர்த்தம் உலகம்லாம் இருக்கே அது நித்தியமாக இல்லை மாறிக்கிட்டே இருக்குது ஐநே இருக்குது காத்தா இருந்து சாயங்காலம் இல்லை சாயங்காலம் நாளைக்கு இல்லை மாறிக்கிட்டே இருக்குது மாறாத சுரூபமாக உள்ளது ஆத்மஸ்வரூபம் அதை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் வேதாந்தத்தை நிவர்த்தி மாக்கிறது யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உற்சாகம் இருக்கோ அவா படிக்கிறதுக்காக பிரணக்கிரங்கள்லாம் வச்சேன் எல்லோரும் ஹை லெவலில் பிரம்மசூத்திர பாஷனை மத்தமே படிக்க முடியாது ரொம்ப சர்ச்சை உள்ள இடங்கள்லாம் விஷயங்கள்லாம் நிறையா பேசியிருக்கேன் சாஸ்திரியமாக அது பேசியிருக்கேன் இங்கே சுலபமாக இங்கே கொடுத்து பிரணக்கிரதை முடிச்சு அப்புறம் உற்சாகமதி சொல்லி சாமானிய சாதகாலுக்கு அனுகூலமாக இருக்க உதாரணங்களாம் நிறையா சொல்லி இந்த கிரந்த சொல்லி முடிக்கிறார் நாளைக்கு உண்டு நாளைக்கு மறுநாள் கிடையாது அன்றைக்கி வந்து ஆர்தா தர்ஷனம் ஏழாம் நாளைக்கு உண்டு நாளைக்கு மறுநாளைக்கு ஆர்தர்ஷனால கிடையாது